புதிய சபையின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவுழாவை கொண்டாடும்படியாக நாம் கடந்து ஏன் அப்படி ஒரு சபை அவசியம் என்று உலகத்தில் ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கும் பொழுது இன்னொரு சபை புதிய சபை அவசியமா என்றெல்லாம் பேசிக் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இதை குறித்து வேத ஆதாரங்கள் என்ன சொல்லுகின்றது ஏன் ஒரு சபை எழுப்ப வேண்டும் ஆண்டவர் என்பதெல்லாம் நம் மறுபடியும் அறிந்து கொண்டு நம்மை உண்டாக்கிற ஆண்டவருடைய தெய்வீக திட்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதை திருமறையின் மூலமாக தெரிந்து தேவனுக்கு நாம் மறுபடி நன்றி செலுத்த வேண்டும் என்று இந்த நாளில் நாம் தேவசமுத்திரை கூடி வந்திருக்கிறோம் திருச்சி தலைமை முதல் இன்று இந்தியா முழுவதிலும் வெளிநாடுகளிலும் புதிய இருசலிமின் கிளைகள் எங்கெங்கெல்லாம் தோன்றியிருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றபடி நாம் அதற்காக தேவன் அதிகமாக சொத்திருத்து இந்த நாளில் நாம் கூடி வந்திருக்கிற நமக்கு ஆலோசனையாக தேவன் கொடு சில வேதமாகங்களை நம் ஜபத்தோடு கூட வாசித்து தியானிப்போம் மத்தியில் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிக்கலாம் மத்தியில் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மேலும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ பேருவாயிருக்கிறாய் சபையை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசலை பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று இறைவனாகி ஆண்டவரி சொன்னதாக நாம் இங்கே வாசிக்கின்றோம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதில்லை என்று இயேசுநாதர் சொல்லுகின்றார் சபையை கட்டினது இயேசுநாதர் என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம் சபை இயேசுநாதனுடைய சபை அதை கட்டினது அவர் கட்டுகின்றது அவர் என்று சொல்லிச் சொல்லப்பட்டிருக்கிறார் கர்த்தர் எருசுலேமே கட்டுகிறார் என்று நாம் எந்த வாக்கியத்தில் வாசி தெரிந்திருக்கிறோம் கர்த்தரா இயேசு கருசு தாம் சுயமாக ஒன்றை செய்யவில்லை பிதா சொல்லுகிறதை மாத்திரம் செய்தார் என்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் தோசனத்தில் இயேசுநாத சொன்னதை வாசிக்கலாம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் செய்கிறாரோ அவர் எவைகளை செய்கிறாரோ செய்கிறார் அவைகளை குமாரனும் அந்த படியே செய்கிறார் என்று இறைவனாக இயேசு சொல்லுகின்றார் அப்படியானால் இங்கே ஒரு மனுஷனை அழைத்து இந்த மேலின் சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அது பிதாவாகி தேவனுடைய விருப்பம் என்பதை நாம் அறிந்து ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துகின்றோம் அத்தை பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது சனத்திலே மேலும் நான் உனக்கு சொல்கிறேன் பேதருவாக இருக்கிறாய் இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்தை மேற்கொள்வதில்லை என்று இறைமகன் ஏசு சொன்னார் என்று நாம் வாசுகின்றோம் ஏதிர்வைு ஏன் அப்படி சொ வேண்டும் என்று ஒரு பெரிய காரியம் இங்கே இருக்கின்றது பனிரெண்டு அப்போசர்களை ஏசுரிசு தெரிந்து கொண்டார் என்று அவர் ஏராளமான சீசனில் இருந்தார்கள் அதில் பனிரெண்டு பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போ சலர் என்று பெயரிட்டார் என்று லூக்ஸம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கலாம் நாட்களிலேர் ஜனும்படி ஒரு மலையின் மேலே ராமுழுவதும் தேவன் கோகி ஜெவம் கொண்டிருந்தார் இயேசுநாதனுடைய வாழ்க்கை வரலாறு நாம் படிக்கும் பொழுது அவர் தேவன் தேவகுமாரன் தேவனாகவே உலகத்தில் அவர் ஜீவித்துக் கொண்டிருந்த போதிலும் அவர் ராம் ஒழுங்கு பகல் முழு ஊழியம் செய்துவிட்டு முழுவதும் ஜெவம் கொண்டே இருந்தார் என்று சொல்லி பிதாமன் இடத்தில் கேட்டுதும் பிதாமன் இடத்தில் உருவாடி பிதாமாகி தேவன் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்வதற்காக நமக்கு கொஞ்ச நேரம் ஜபித்த உடனே கடவுள் பதில் சொல்ல வேண்டும் இல்லாட்டி போனால் மறுபடியும் ராம் முழுவதும் ஜோ பண்ணி கொண்டிருந்தாரா எதுக்காக ஜபித்தார தெரியுமா அடுத்த வசனம் வாசிக்கலாம் அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போ சில ரெண்டு பேரிட்டார் என்று சொல்லிவிதத்தில் எழுதியிருக்கிறது பனிரெண்டு பேர் மாத்திரம் இயேசுவை பின்பற்றி வரவில்லை ஏராளமான மக்கள் பண்பற்றி வந்திருந்தார்கள் அந்த சீசனில் ஆறு அவர்களில் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போ சில ரெண்டு அவருடைய பெயர்கள் பிந்தியமாகத்தில் எழுதியிருக்கின்றன அதனையால பிதாவினிடத்தில் நாதும் ஜபித்து கேட்டு யார் யாரை அப்போசிலராக நியமிக்க வேண்டும் என்று அவர் விரும்பி அவர்களை நியமித்தார் என்று சொல்லி பரிசுத்திலிருக்கின்றது சீசனில் ஏராளமான பேரில் பின் பெற்று சென்றார்கள் எல்லாரையும் அவர் அப்போ சில உழைத்துக்காக அழைக்கவில்லை அதில் பனிரெண்டு பேரை மாத்திரம் அழைத்தவர்களுக்கு அப்போ சிலர் என்று பேரிட்டார் என்று பரிசுத்த வேதாக முத்திரழுதி இருக்கின்றது தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகவே எல்லாம் செய்து கொண்டிருந்தார் இப்படி நடக்க வேண்டும் என்று அதற்கு முன்னமே பல நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பிளாபாகி தேவனுடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டவர்கள் தான் அன்று நிறைவேறினது இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிற போது அறிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய களத்தில் இருக்கிற வேந்த புத்தகம் இருக்கிறதே தேவனுடைய ஆவியானவரால் எழுதப்பட்ட புத்தகம் இது ஒவ்வொன்றும் நிறைவேறிக் கொண்டே என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் இது யாருமே மாற்றி அமைக்க முடியாது எந்த சாம்ராஜ்யவாதி சர்வாதிகாரியும் இதை மாற்றிவிட முடியாது வேத புத்தகத்தை வேண்டும் ஆராய்ச்சி ஏழு எட்டு அது பேப்பராக இருக்கிறதுனால அதில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் இருக்கிறதே அது ஒன்றையுமே யாரும் மாற்றியமைத்ததில்லை மாற்றியமைக்க முடியாது நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி பன்னிரண்டு அப்போ தேர்ந்தெடுத்ததனுடைய நோக்கமானது அதற்கு முன்பே தீர்க்கத்தரிசுகளால் உதைக்கப்பட்டிருந்தது எரிமையா தீர்க்கத்தரிசின் புத்தகம் பதினாறாவது ஆறு பதினாறாவது வாசிக்கலாம் இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை பிடித்த அழைத்து அனுப்புவேன் இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள் இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள் அதற்கு பின் வேட்டைக்காரராகி அநேகரை பிடித்து அனுப்புவேன் இவர்கள் அவர்கள் எல்லா மலைகளிலும் அவர்களே எல்லா மலைகளிலும் எல்லா குண்டுகளிலும் கண்மளின் வெளிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக முதலாவது மீன் பிடிக்கிற போவாராம் அதனால் இயேசு கரிசு மீன்பிடிக்கக்கூடிய செம்படவர்களை பனிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களை அப்போசராக மாற்றினார் என்று பரிசுத்த வேத சொல்கிறது அன்றைக்கு இருந்த பரிசியர்கள் பழையோர்பாட்டினுடைய பெரிய பக்தர்கள் தீர்க்க தரிசன புத்தகத்தை கரத்தில் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மேல்சியா வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த மேல்சியாவை அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த மேல்சியா பனிரெண்டு பேரை அப்போசலாக எடுத்த பிறகு அவர்களை அற்பமாக நினைத்தால் செம்பாடவர்கள் மீன் பிடிக்கின்றவர்கள் ஒரு வேதம் தெரியாதவர்கள் இப்படி மோசமான ஆட்களை சீசராக வைத்துக் கொண்டு கூட்டம் சேர்க்கிறார் என்று பரியாசம் அணினார்கள் இவர்களெல்லாம் தெய்வீக திட்டத்தின்படி நடந்தது என்பதை பின்னால் உலகம் அறிந்து கொண்டது அப்போசனாக தெரிந்து கொண்டு அவர்களே ஒருவரை மாத்திரமே அப்போசலாக சபை கட்டக்கூடிய ஒரு தலைவராக தெரிந்து கொண்டார் அதற்கு என்ன காரணம் என்பதை ஏமக்கனதாக புரிந்து வேண்டும் பனிரெண்டு பேரும் திறமைசாலிகள் தான் பனிரெண்டு பேரும் மீன்பிடிக்க தெரிந்தவர்கள் தான் ஏன் இந்த பேசுவை மாத்திரம் அப்படி தெரிந்து வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் அதிகாரம் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலருமே என்றும் என்றும் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார் மனுஷர்கள் என்னை யாரென்று நினைக்கிறார் சொல்லுகிறார் என்று கேட்டார் அவருக்கு அவர்கள் சிலருமே யோகாசானும் சிலர் எளியா என்றும் வேறு சிலர் எளிமையா அல்லது தீர்க்கத்தரிசில் ஒருவர் என்று சொல்கிறார்கள் என்றார்கள் என்று கேட்டார் எல்லாரும் நினைச்சிருக்கிறாங்க ஒருவர் யுவாசானாக இருக்கலாம் ஆனால் யோகாசானன் இருக்கும் இவர் வந்து விட்டாரே அப்படியானால் அவர் இல்லை ரிசியாக இருக்கலாம் என்று சொல்லி எல்லாரும் பேசிக்கொண்டார்கள் நினைத்திருந்தார்கள் குமாரனாகி கருசு என்றான் அலேலியா எந்த புத்தகத்தை படிச்சு சொன்னார் ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இறைவனாய் சொல்லு இன்றைக்கும் இயேசு கிருசுவை தெய்வம் என்று ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள அவரை செம்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் பிதாவினுடைய ஆவியானவர் உணர்த்தினால் என்று ஒரு மனுஷனும் ஒரு தீர்க்கத்தரிசி அற்புதங்களை செய்கிறார் அடையாளங்களை செய்கின்றார் அப்பங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்கிறான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் இந்த பேதிற்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டானது ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தலை பெற்ற பிறகுதான் நீ பேருவாக இருக்கிறாய் இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் என்ன காரியம் நடந்தது தெரியுமா பிதாவானவர் குமாரனுக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருந்திருக்கிறார் தேவனுடைய குமார் என்று யார் மூலமாக வெளிப்படுத்தல் வருகின்றதோ அவரைக் கூண்டு சபையை கட்ட வேண்டும் என்று இயேசுநாதனுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை இல்லாமல் தாமாய் ஒன்றைமே செய்ய மாட்டார் இன்றைக்கு பட்டம் படித்தவர்கள் எல்லாரும் சபையின் தலைவர்களாக மாறிவிடுகிறார்கள் கல்லூரிகளில் சென்று டாக்டர் பட்டங்களை வாங்கிக் கொண்டு பேரில் எழுதி கொண்டு அவர்கள் பெருந்தலைவர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் இயேசு நாதர் அப்படிப்பட்டவர்களை கொண்டு சபை கட்டவில்லை இது மாதிரி பன்னிரண்டு அப்போசன் எழுப்பியிருந்த போதிலும் இந்த பேதிரவை பார்த்து பேதாக இருக்கிறார் இந்த கண்ணின் மீது சபை கட்டுவது என்று சொன்னதற்கு காரணம் நிதாவகி தேவனந்த உத்தரவை இவர்கள் கொடுத்திருந்தார் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது யோவானுக்கு அப்படி ஒரு கட்டளை உண்டாயிருந்தது பாவத்தை சுமந்து குட்டி காலத்தில் வரப்போகிறார் அவரை உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக அனுப்பியிருக்கிறேன் கொடுக்கும் பொழுது யார் மீது பரசுத்தர்பு ஆவீன் கொண்டு இறங்குவாரோ அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு குட்டி என்று நீ சொல்ல வேண்டும் என்று அந்த யோவானுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதை அவர் கவனித்துக் கொண்டே ஞானம் கொடுத்துக் கொண்டு வருகின்றார் கொடுக்கும் பொழுது எல்லாம் அந்த மனுஷன் அவர் வரும் எனக்கு பின்னாலும் ஒரு ஒரு அருகிறார் அவர் எனக்கு முன்பு இருந்தவர் அவர் எண்ணிலும் பெரியவர் அவரால் ஜலத்தினாலும் உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறேன் அவர் பரசுத்தாவினாலும் அக்கீரினாலும் உங்களுக்கு ஞானசான் கொடுப்பார் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டு ஊடியிருக்கின்ற பொழுது ஒரு நாள் இந்த சம்பவம் நடக்கின்றது யோவான் சுசிசுவ ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி முதல் முப்பத்தி நாலு வசனங்களை வாசிக்கலாம் இன்னும் யோவான் சொன்னது ஆவியானவர் பிராவை போல வாரத்தில் இருந்து இவர் மேல் தங்கினதை கண்டு ால் கொடுக்கும் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்தாவினால் ஞானசானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி அவரே பரிசுத்தாவினால் ஞானசாணம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமார் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது அனுப்பினவர் தேவன் சொல்லியிருந்தார் கொடுக்கும் பொழுது ஒருவர் மீது பரிசுத்தாவை புறாவின் ரூபு கொண்டே இறங்குவார் அவர்தான் உலகத்தின் பாவத்தில் சுமந்து இருக்கிற தேவகுமார் என்று சொல்லியிருந்தார் அப்படி பிதாவாகி தேவனுடைய கட்டளை குமாரனுக்கு உண்டாகியிருந்தது பனிரண்டு பேர் நியமிக்கின்ற பொழுது ஒருவனிடத்திலிருந்து என்னுடைய வெளிப்படுத்தல் உண்டாகும் அவனை திருச்சபையின் தலைவனாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவினுடைய உத்தரவின் பேரிலே அந்த சபை உருவானது என்பதை தேவ ஜனகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார் ஏதோ பொழுதுபோக்குக்காக வேலை இல்லாமல் உருவாக்கப்பட்டதல்லாம் தெய்வீக திட்டங்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் திருச்சபையை குறித்த பயபக்தி நமக்கு அதிகமாக உண்டாகும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் இப்பொழுது கடவுளை பற்றியும் பயபக்தி கிடையாது சபையைப் பற்றியும் பயபக்தி கிடையாது மக்கள் எல்லாரும் அதாவது உலக பிரகாரமாக உலக மக்களைப் போலவே தற்பிரீராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்த உழவாகும் துணிகர உணவிலாகவும் துரோகிகளாகவும் இருப்பார்கள் என்று கடைசி காலத்து குறித்து சொல்லியிருக்கின்றது போல கிறிஸ்தவ சமுதாயம் இப்பொழுது அமீதமாக மாறிக்கொண்டு வருகின்றது நம்மவர்கள் மிக கவனமாக நாம் இருக்கின்ற இடம் தெய்வீக இடம் தேவன் பிரசந்தமாக தீர்மானிக்கப்பட்ட இடம் என்பதை உணர்ந்து அதற்கேற்று இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவசமுத்திர சொல்லிக் கொள்ள இந்த சபை இந்த எருசலேம் இப்படி கட்டப்பட வேண்டும் என்று சங்கீத காரன் தீர்க்க பிரசந்தமாக சொன்னதை வாசிக்கலாம் நூற்றி இருபத்தி இரண்டாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் எருசலேம் இசைவழைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது மேஷன்மார்கெல்லாம் தெரியும் அடிக்கிட்டு போனா கட்டணம் உயர்ந்துரும் ஆனால் ஜாயிண்ட்கள் சரியாக இசைக்காது போனால் உடனே மறுநாள் கிராக் அடிச்சிடும் இன்னைக்கு சபைகள் எல்லாம் உடைந்து உடைந்து பிரிந்து போதற்கு காரணம் என்ன தெரியுமா தேவன் கட்டப்படாத தேவனால் கட்டப்படாதபடினால் அது இசை வினைப்பாக கட்டப்படாதபடினால் எல்லாம் ஒடித்து உடைந்து சிதறி போய் கொண்டே இருக்கிறது என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் கர்த்தர் கட்டுகின்றபடினால் இசைவிணைப்பான நகரமாக கட்டுகின்றாராம் எப்படி வீடு கட்டுவதற்கு முதலாவது கருங்கலினாலே அசிவாரம் போடுவார்கள் முதல்ல செங்கலை கட்டிட்டு மேல கருங்களை தூக்கி வைக்க மாட்டார்கள் எல்லாம் வீட்டுக்கு தான் வாங்கி போட்டிருக்கிறது ஆனால் கருங்கல்ல அசிவாரம் போட்டு பின்னர் செங்கலை வைத்து வீடு கட்டினால் அதுக்கு வீடு நிற்கின்றது கருங்கல் வேக வைத்துதானே பலமாக இருக்கிறது மண்ணுக்கடியில் போட்டோமானால் கொஞ்ச காலத்தில் மண்ணாக மாறிவிடுகின்றது கருங்கலை போட்டு கட்டினால் அது எத்தனை ஆண்டு காணாலும் கருங்கலாகத்தான் உள்ள இருக்கும் குந்து பொருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போசனரையும் இரண்டாவது தீர்க்கத்தரிசுகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்குவரங்களையும் ஊழியங்களையும் ஆள்கைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் என்று வரிசை குரவமாக விதத்தில் நிலைத்தரப்படும் முதலாவது அப்போசலர்கள் இரண்டாவது திருக்கத்தரிசிகள் பின்புதான் மேய்பெருகல் போர்கள ஏற்படுத்துகிறார் என்று விதத்தில் எழுதியிருக்கின்றது ஆகையினாலும் முதலாவது பனிரெண்டு பேரை அப்போசலாக தெரிந்தெடுத்து அதில் ஒருவரிடத்தில் சொல்கிறார் நீ பேருவாக இருக்கிறாய் இந்த கலின் மேலின் சபையை கட்டுவேன் அது இசைவழைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது இரண்டாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது இப்படி இசைவாக கட்டப்பட்டிருக்கிறதாக போக சொல்வதை வாசிப்போம் ஆகியா நீங்களும் பரதேசிகளும் ஆயிராமல் ஒரே நகரத்தாலும் வீட்டாரும் அப்போ சில தீர்க்கத்தரசில் எங்களுடைய அசிவாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளார் பாருங்கள் வீடு கட்டுறதுக்கு முதலாவது மூலைக்கல் வைப்பார்கள் பின்னர் கூட சேர்ந்த அஸ்திவார வைப்பார்கள் அஸ்ஸிவாரம் பேசும் என்று முடிந்த பிறகு பிரை வைத்து கட்டுவது வழக்கம் அதுபோல ஒரு நேருடைய சபை என்று சொல்வது அப்போ சில தீர்க்கத்தரசில் எங்களுடைய மேல் கட்டப்பட்டுள்ள இருக்கிறீர்கள் அதற்கு ஏசு கிருசுதாமை மூலைக்கெல்லாக இருக்கிறார் மாளிகை முழுவதும் அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லித்த போது சொல்லுகின்றார் இப்படி ஒரு சபை ஆதியிலே கட்டப்பட்டிருந்தது என்று சொல்லுகின்ற அப்போ கட்டப்பட்ட இந்த சபை குறிக்கப்பட்ட காலத்திற்கு பிறகு அது நின்று போய்விட்டது அது முடிந்து போய்விட்டது அதனுடைய காலம் நிறைவேறிவிட்டது அதற்கப்புறம் உலக பிரகாரமான கத்தோலிக்க சபை உருவானது அதிலிருந்து புரோட்டஸ்டாண்டில் உருவானது பெந்தகோ சபையில் உருவானது ஆனால் கடைசி நாட்களில் ஒரு சபையிலும் அனுசரி வேதத்தில் எழுதியிருக்கின்ற வேத வாக்கியம் இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் பற்றி அறிவித்துக் கொள்கின்ற வாசிக்கும் பொழுது இந்த கடைசி காலத்தில் ஒரு சபை எழுப்பும் என்று சொல்லி தீர்க்க தரிசி கடைசி நாட்களே கர்த்தருடைய ஆலயமாக கொடுமுடியிலே சாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் புறப்பட்டு வந்து நாம் கத்தரி பருவதோவின் போக பாருங்கள் அவர் தமது வரிகளை நமக்கு போரிப்பார் நாம் அவர் வேதமும் நடப்போம்ளும்புத்தாமியருடைய வசனம் வேதம் வெளிப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் சகல ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் நாம் யாக்கோபுடத்துக்கு போக வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம ஒரு பாதலி நடப்போம் என்பார் என்று சொல்லி இருக்கின்ற தெய்வீக வழி திட்டமாக போதிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சபையிலும் இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் இந்த காலங்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிற போது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்ற எழுதியிருக்கிறவர்களை மாத்திரமே தேவாவியான நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் அதையே தேவன் பாதுகாக்கிறார் அதுவே தெய்வீகமாக மலர்கின்றது மனிதனுடைய கட்டுமானங்கள் எல்லாம் கொஞ்ச நாட்களில் உடைந்து உடைந்து போய்விடும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் அதனால் பிரியமான தேவஜானமேத பண்டிதர்கள் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிக் கொண்டே இப்படி கடைசி காலத்தில் ஒரு ஆலயம் எழும்ப வேண்டுமே கடைசி காலத்தில் சபை எழும்ப வேண்டுமே அதுவும் இந்தியாவில் எழும்ப வேண்டும் என்று உலகத்தில் எல்லா தேவ மனிதர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் அதற்கு தீர்க்க தரிசியுடைய வார்த்தைகள் ஒத்திருக்கின்றது ஆராய்ச்சியாளர்களும் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆண்டிலே நான் இயேசுநாதரை சொந்த ரட்ச ஏற்றுக் கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதுக்கு முந்தி கிறிஸ்தவ மதத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் கிறிஸ்தவ மதத்தில் உள்ள பெற்றோர்களுக்கு தான் பிறப்பிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து கடவுள் என்று தெரியும் கொஞ்ச காலம் நாஸ்திகனாக என்று இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரு சேர்ந்து இதமாக கடவுள் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருந்த என்னை கடவுள் ஒரு நாள் சந்தித்தார் அவர்தான் இறைவன் என்பதை அறிந்தவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த காலத்திலே தான் போய்கொண்டிருந்த கூட்டாய்வுகள் இறைவனை மறதளிக்கின்றவர்கள் இறைவனுடைய வார்த்தைகளை தூசிக்கிறவர்கள் அமிதமான கூட்டத்தில் ஆராதித்துக் கொண்டிருந்தபோது எனக்கு ஒரு நாள் உணர்வு உண்டானது இந்த கூட்டத்தை விட்டு நான் விலக வேண்டும் இயேசுனாலுடைய வார்த்தைகள் எவ்வளவு பயல்பத்து புரிதாக இருக்கிறது அது எவ்வளவு மேன்மையாக இருக்கின்றது அதை கை கொள்கின்ற மக்கள் இவ்வளவு கீழ்த்தனமாக வாழ்கின்றார்களே இவ்வளவு விட்டு விலக வேண்டும் என்று தீர்மானித்து ஜபித்துக் கொண்டிருந்தேன் அன்றுவரே இந்த வேத வசனத்தின்படி வாழ்கின்ற மக்கள் உலகத்தில் இருப்பார்கள் தானே அவர்களோடு கூட வேண்டும் என்று பல மாதங்கள் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷத்திலே ஒரு எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்து ராத்திரி நான் வேலைக்கு போட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு பெரிய காரணம் வந்து என்னுடைய வலது கலத்தை பிடித்து என் ஆகாயத்தில் கொண்டு போனது நான் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்னை ஆகாயத்தில் கொண்டு போய் நான் பம்பாயில் இருக்கும்பொழுது பம்பாய் பட்டணத்தை மூன்று கடவை சுற்றி காட்டுகின்றது அங்கிருக்கிற விமான தளத்துக்கு மேலாக என்னை அப்படியே கொண்டு போய் கொண்டு நான் ஒரு ஸ்கூட்டி விமான மாதிரி பறந்து கொண்டிருக்கிறேன் கிழ விமானங்கள்லாம் நிறை கொண்டிருக்கிறது எனக்கு தெரிய எங்கோ நமக்கு ஒரு அடையாளம் காட்டப் போகின்றார் கவனமாக நாம் பார்க்க வேண்டும் என்னுடைய கண்கள் எல்லாம் விமானத்தளத்தை விட்டு தாழ்ந்து தரைக்கு வரும்பொழுது ரெண்டு பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவள் அருகாமல் என்னை கொண்டு போய் போய் என்று செல்லி ஆகாய் சத்தம் கேட்டது நான் ஜபத்தில் இருந்து முடித்துக் கொண்ட அண்டலத்தில் கேட்டேன் இந்த மனித பெரிய பண்டலத்தை நான் எப்படி போய் பார்க்க முடியும் என்னுடைய விண்ணப்பம் எல்லாம் வசனத்தின்படி வாழுகின்ற மக்களை பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு உலகத்தில் அப்படி ஆயிரம் ஆயிரமான மக்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதத்தை படித்த மக்கள் எல்லாரும் உணர்வடைந்தவரே இந்த வேதத்தில் எழுதியிருக்கின்றபடி வாழ்கின்ற மக்கள் எங்கே என்று சொல்லி கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களை உருவாக்குவதற்காக தான் கடைசி நாட்கள் ஒரு ஆலயம் எழும்பும் என்று சொல்லித்திற்கு தெரிவித்துச் சொல்லுகிறார் அவர் தம்முடைய வழியில நமக்கு போதிப்பார் நாம் அவருடைய பாதைகளிலே நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சீல் வேதமும் எருசலியமில் கருத்துருடைய வசனமும் வெளிப்படும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் மூலமாக உரைக்கப்பட்டிருக்கின்றனர் இப்படி நான் தரிசனம் விட்டு பின்னர் ஆண்டோடத்தில் சொன்னேன் கண்டவரே நான் இந்த ஆட்களை காண முடியாது காணுகிறதுக்கு வேறு யாரையும் பின்பற்றி நான் போய்விட்டால் இன்னும் கட்ட வழிக்கு சென்றுவிடக் கூடாது ஆகினால் அவர்கள் என்னை தேடி வரும்படி நீங்கள் சொல்லலாம் தானே கொர்ணேலிவுக்கு தரிசனம் கொடுத்திய பேதரி அழைத்துக் கொண்டு என்று சொல்லி வேதருக்கும் தரிசனம் கிடைத்தது ஆனா பேதிருந்த தரிசனத்தை கண்டங்கே போகாமல் இருக்கும்போது குறநேலியனுடைய ஆட்கள் போய் அழைத்து வந்தது போல என்னையும் அவர்கள் வந்து அழைத்து போகலாம் என்று சொல்லி பல மாதங்கள் ஜிபித்துக் கொண்டே இருந்தேன் அப்போதுதான் புதிய அந்த புதிய அரிசிலையும் உருவாக்கப்பட்ட இடமாகி தலைமை அப்போசனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் என்னை கொண்டு ஆண்டு விட்டிருக்கின்றார் அதை நான் பின்னரங்கு சென்ற பொழுது அந்த இடத்தை நான் காண முடிந்தது அருமையான தேவ ஜனமே பல மாதங்கள் கழித்த பிறகு ஒரு நாள் வழக்கமாக போகின்ற ஆலயத்துக்கு சென்று விட்டு வந்து வீட்டுக்குள்ளே நிற்கிறேன் சட்டையை காட்டி போட்டுக்கொண்டு வாசலில் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் என்று சத்தம் கேட்டது திருவி பார்த்தேன் சொப்பனத்தில் பார்த்த அதே ஆட்கள் பின்னர் அவர்களோடு கூட சபையைப் அறிந்து கொண்டு நானும் அந்த சபைக்கு சென்றேன் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இந்த வேத ரகசியங்களை நாம் சொல்லி வருகின்றோம் எங்கேயோ அந்த ரங்கத்தில் அறைவீட்டுக்குள்ளே நடக்கிற காரியம் அல்ல உலகத்துல தேவமனியில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் யேசாயிருக்கரிசினால் உரைக்கப்பட்டிருக்கிற கடைசி கால சபை எங்கே இருக்கிறது என்று சொல்லி யாரும் தேடிக்கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றது ஆகினால் சபைக்குள் இருக்கிறதான நாம் திருச்சபையை குறித்து சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மத்தியில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆகையினால் கடைசி நாட்களே இப்படி ஒரு சபை எழும்ப வேண்டும் என்று போதத்தில் சொல்லியிருக்கின்றது அதற்கு ஒரு ஆலை ஆண்டு நியமித்து இருக்கிறாராம் அந்த தேவனாகி கருத்தை மக்கள் ரசிக்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் ஒரு திருச்சபை உருவாக வேண்டும் என்பதற்காக பன்னிரண்டு அப்போ ஆண்டன் தெரிந்தெடுத்து அதில் ஒருவரை பார்த்து சொல்கிறார் இந்த கலின் மேலின் சபையை கட்டுவேன் அப்படி இயேசுனா அவர் சபை கட்டினார் அந்த சபை வளர்ந்து பல நூற்று கணக்கான ஆண்டுகளாக உலகத்தில் இயங்கினது காலம் முடிவடைந்து விட்டது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பரலக போய்விட்டார்கள் இப்பொழுது கடைசி நாட்கள் ஒரு சபை எழுப்ப வேண்டுமா அதை குறித்து இயசாய சொல்லுகிறதை நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்று எழுப்பினேன் அவனுடைய வழிகளெல்லாம் சேவைப்படுத்துவேன் அவனின் நகரத்தை கட்டி என்னுடையவர்களை கிரையும் சொல்லுகிறான் இல்லாமல் விடுதலையாக்குவான் என்று சொல்லுகிறார் என்று சொல்லித்திருக்க தரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிறது நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன் அவன் நகரத்தை கட்டுவான் என்று சொல்லி புதிய நகரத்தை கட்டுவார் என்று சொல்லித்திருக்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது வேற யாரும் அதை கட்டவே முடியாது உலகத்தில கோடிக்கணக்கான சபையுடைய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது புதியநாட்டில் வந்தபொழுது ஒரு ஆவிக்குறி தலைவர் ஒரு என்னை கண்டு பேசிக் கொண்டிருந்தார் ஊழியத்தை பற்றிலாம் உங்க சபைக்கு என்ன பெயர் என்று கேட்டார் புதிய கொஞ்சம் நேரத்தில் அவர் உடம்பெலாம் சிலிருக்க ஆரம்பித்து தம்பி இந்த பெயரை வைப்பதற்கு யாரும் முன்னு கோரவில்லையே பைபிள் எழுதியிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் கடைசி காலத்தில் ஒரு சபை எழுப்பும் என்று சொல்லி இந்த யாரும் பேரவைுன்னுரவில்லை தலைவர் எப்படி வைத்தார் என்று கேட்டார் நான் சொன்ன கருத்தர் வெளிப்படுத்தினதால் வைத்தார் என்று உண்மையிலே கருத்தர் சொல்லாத இந்த பேரை யாரும் வைக்க மாட்டார் என்று அவர் சொன்னார் அவர் ஒரு ஆவிக்குரிய தலைவர் தான் பைபிள் உள்ள ஏதாவது ஒரு பேரவைத்துதான் ஆவிக்குரிய கூட்டம் நடத்தப்படுகின்றது கடவுளுடைய சபை என்று சொல்லப்படுவதற்கு ஒரு பேர் இருக்கிறது கருத்தர் எரிசலுமை கட்டுகிறார் உரிய தேவ ஜனமே ஒரு தேவன் தம்முடைய மனுஷனை நீதியின்படி அவனை நான் எழுப்பி அவன் வழிகளை நான் செவைப்படுத்துவேன் அவன் நகரத்தை நான் கட்டி சிறைபட்டு போன என்னுடைய பரிதானம் இல்லாமல் விடுதலை ஆக்குவான் என்று கருத்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது உலகத்தில் எவைகளை செய்ய வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்ததோ அவள் எல்லாம் ஒரு செய்து முடித்துவிட்டு முடிந்தது என்று சொல்லி யேசுனா பிதாவனிடத்தில் ஆவியை ஒப்பு கொடுத்தார் எழுதியிருக்கின்றது அதற்கு பின்பு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சபையின் மூலமாக செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது ஆகையினால் கடைசி காலத்தில் உள்ள மூலமாக என்னென்ன செய்யப்படும் என்பதை வேதத்தில் எழுதியிருக்கிறபடி நாள் அவைகளின் திருச்சபையின் மூலமாகவே நடத்தப்பட என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றோம் சாதாரண ஒரு அரசியல் கட்சி எழும்பி நாட்டை அசைக்கின்றது தேசத்தை மாற்றுகின்றது அராஜாக்களை மாற்றிவிட்டு ஆளுகை செய்கின்றது ஆனால் இயேசுநாதனுடைய திருச்சபை என்று சொல்வது உலக மதத்திலும் பரவி வருகின்றது என்ன செய்யப்போறது என்பதை சபை பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் உணர்ந்து அதற்காக அதிகமாக ஜெமிக்க வேண்டும் என்று தேவசமத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம் இந்த உலகத்தில் இனி நடக்கக்கூடிய சம்பவத்தை எல்லாம் திருச்சபின் மூலமாக அன்று உலகத்தை வெளிப்படுத்தப் போகிறார் ஜோஷிகாரி சொன்னதெல்லாம் தோல்வியடைந்து விட்டது விஞ்ஞானிகள் கூட சம்பவிக்கக்கூடிய காரியங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை இப்படி எல்லாரும் தவித்துக் கொண்டிருக்கிற கடைசி நாட்களிலே கருத்தர் சபையை கொண்டு உலகத்தை எச்சரிக்கக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறபடியால் சபை எளிம்பி இருக்கிறது என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வெளிப்படுத்த சபைக்கு ஒரு அச்சகம் அச்சு இருக்கிறது ஏற்கனவே அச்சு கூடம் இருக்கிறது இந்த அச்சுக்கூடம் இல்லாத காலத்தில் இந்த உண்டானது அது வந்து அண்டர் கிரவுண்டில் யாருக்கும் தெரியாத இடத்தில் அச்சு இருக்கின்றது உலகத்தில் ஒரு பயங்கரமான சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியை எச்சரிப்பதற்காக தினசரி பத்திரிகை ஒன்று சபையில் இருந்து வெளியிடப்படுகின்றது எச்சரிக்கக்கூடிய செய்திகள் அடுத்த உலகத்தில் எங்கிருந்தெல்லாம் அழிவு வரப்போது என்று சொல்லக்கூடிய செய்திகள் கடைசி கால திருச்செமையின் மூலமாக ஆண்டு செய்யப் இருக்கிறபடியால் இந்த திருச்சபை எழுப்புவதற்கு தேவன் உலகத்தோடு ஒரு மனுஷனை முன்கூறித்திருக்கிறார் அவரை கணக்கில் அந்த நீதிமான வரவழைத்தவராக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த வேத வாக்கியத்தை அறிந்து கொண்ட எல்லா ஞானிகளும் பண்டிதர்களும் இந்தியாவில் ஒரு கண் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து பலர் எழும்பி விழுந்து போனார்கள் இனி யார் அந்த வேலையை செய்ய போறார் பார்த்துக் கொண்டிருக்கிற காலகட்டமாக இருக்கிறபடினால் அந்த சபைளம்பி முப்பத்தி ஒன்பது ஆண்டு நிறைவடைந்து விட்டது எலை மறைந்த காயி போல இருப்பார் சில பேர் என்று பாடி இருக்கிறார் வெளியே தெரியாமல் மறைஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல திருச்சி எப்படி மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது புகழுக்காக கூட்டம் நடத்துவதும் புகழுக்காக செய்திகளை பிரச்சாரம் பண்ணுவதுமான வேலை நாம் செய்து கொண்டிருக்கவில்லை கடவுள் எப்படி புளித்த மாவை போல அது முழுவதும் வரையிலும் மூன்று மணி மாவுக்குள்ளே அடைத்து வைத்தாள் என்று சொல்லியிருக்கின்றது போல அது உலகம் முழுவதும் பரவி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் இந்தியாவிலே பல மாநிலங்களிலே ஒரிசாவிலே பீகாரிலே இது மத்திய பிரதேசத்திலே ராஜஸ்தானிலே டெல்லியிலே பல மாநிலத்திலிருந்து நாட்கள் சபை எழுப்பப்பட்டு தீவிரமான வேலை நடந்து கொண்டிருக்கின்றது இது உலகம் இந்தியாவை முழுமையாக்கிவிட்டு பின்னர் உலக நாடுகளை முழுமையாக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார் விவசாய நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த தேவனுடைய ஆலோசனை மக்களுக்கு சொல்வதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு காலமாக இருக்கின்றது ஆலோசனை கேட்பதற்கு மக்கள் யார் குறிக்கூடிய காலம் வந்திருக்கின்றபடியால் அநேகர் கருசமண்டலத்துக்குள்ளே குறிச்சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாதபடிக்கு தேவனுடைய ஆலோசனையை ஜனங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு மனுஷனை கடவுள் எழுப்புவார் என்று இயசாயமாக சொல்லுகிறார் ஒரு ஆஞ்சகர ஒரு பட்சிய கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்திலிருந்து வரவழைத்தவராக இருக்கிறேன் நான் அதை சொன்னேனதை நிறைவேற்றுவேன் அதை திட்டப்படி நேரத்தை செய்து முடிப்பேன் தேவன் சொன்னதை யாருமையை மாற்றினதே கிடையாது உலக வரலாறு அது கிடையாது அநேக வல்லரசுகள் எல்லாரும் கிறிஸ்தவ மதத்தை அளிக்க வேண்டும் என்று இடினார்கள் அலெக்சாண்டர் இந்த பெரிய பேரரசன் அப்படி கிறிஸ்துவை பழித்து பழித்து பேசிக் அவருக்கு ஒரு தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனமாக சொன்னாராம் நீ இயேசுநாதி பழித்து பேசுகின்றாய் உன்னுடைய வீரத்தில் நீ வெற்றி அடையப் போகிறதில்லை ரத்தம் சிந்தி சாவா என்று சொல்லி ஒரு தீர்க்க வார்த்தை உரைக்கப்பட்டதாம் அடுத்து மனதில் வைத்துக் ஏளனமாக பேசிக்கொண்டே வந்தானாம் கடைசியாக ஒரு யுத்தத்திலே மார்பிலே குண்டடி மெல்ல வேல் பாய்ந்து ரத்த வாந்தி எடுத்து சாகர நேரத்திலே அந்த ரத்தத்தை அள்ளி மேலே எரிந்தானன் அசனேனே நீயே ஜெயித்தா என்று சொல்லி சொன்னான கர்த்தருக்கு வழி ஆய்வுப்படுத்துங்கள் அவாந்திர வழியில் நம்முடைய தேவனுக்கு பாதை செபை பண்ணுங்கள் என்றும் பள்ளவல்ல உயர்த்தப்பட்டு சகலமலையும் குண்டுகளும் தாழ்த்தப்பட்டு கூடலானது செவையாகி கரடு முரடானது என்றும் கர்த்துடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாமதி ஏகமாய் காணும் கர்த்துடைய வாக்கு இது உரைத்தது என்று வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தம் என்று சொல்லி யோமாஷான குறித்து சொல்லியிருக்கிறது இன்று கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே ஆடம்பரங்களும் ஐஸ்வரியங்களும் பணப்புழக்கங்களும் பெருகி காலமாக இருக்கு அனைத்தான் போகிற மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் இது அழிந்து போகும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு சத்தம் கேட்கும் என்று சொல்லி சொல்லப்படுறோம் பின் கூப்பிட்டு சொல்லு ஒரு சத்தம் உண்டாயிற்று என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன் மாம்சம் இல்லாம புல்லை போலும் அதன் மேன்மை இல்லாமல் வெளியின் பூவை இருக்கிறது கருத்தலின் ஆவியது மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ ஜனமே புல் புல் உலர்ந்து பூ நமது தேவனுடைய வசதமோ என்ன்கையே சொல்ல உரைத்தது அந்த தேவனுடைய ஆவிய தன்மையில் ஊதின உடனே உலக ஆடம்பரங்கள் எல்லாம் மாறி போகும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் விளம்ப போகிறது இதை சொல்ல வேண்டும் என்று ஒரு சத்தம் தோனிக்கும் என்று எஸ் ஆற்கு திருச்சலில் சொல்லப்பட்ட சத்தம் இன்னைக்கு திருச்சபையின் மூலமாக துணித்துக் கொண்டே இருக்கிறது நிறைய பேருக்கு சபைக்குள்ளவர்கயம் அங்க போயிட்டாலே ஆட்கள் எல்லாம் மாறிடுறாங்களே நேற்று வரைக்கும் நல்லா தான் ஆடம்பரமா உடுத்தி அடுத்து நல்லா சபையில் மேன்மையா இருந்தாங்க இப்போ ஊருக்கு உதவாத ஆட்களா குடும்பத்துக்கு உதவாத ஆட்களா மாறிட்டாங்களே ஏ இப்படி ஆனது சொல்லப்போன கருத்துடைய ஆவியன் மேல் ஊதினவுடனே அந்த புல் உலர்ந்து பூ எல்லாம் உதிர்ந்து போனது போல மனுஷனுடைய மேன்மையெல்லாம் மாறி போகும் என்பதை சொல்லு வேறு யாரு மக்கள் அதை மாற்றவே மாட்டார்கள் எழுப்பி இருக்கிற கேட்கிற மக்கள் அப்படி மாறி விடுகின்றார்கள் ஆல லூயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் நாங்கள் முதல் முதலாவது வெளிநாட்டுக்கு போனது அப்போதான் விமானம் என்றால் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படி நாட்களே நாங்கள் விமானத்திலே வெளிநாட்டு போகின்றோம் போகும்போது இல்லாருனார்கள் வாந்தி வரும் தலை சுத்து வரும் கவனமாக போய்கொண்டிருக்கிறது மேகமண்டலத்துக்கு மேலாக கிழி பார்த்தா சமுத்திரம் இந்த பூமியில கடல் எல்லாம் தெரிகின்றது கிழவர் வான இருக்கிற மாதிரி மேகெல்லாம் பூமியில படுத்து இருக்கிற மாதிரி மேக கூட்டங்கள் எல்லாம் மலைகளாக மந்தைகளாக எப்படி கற்பனை பண்றமோ அப்படியெல்லாம் அந்த மேக கூட்டங்கள் எல்லாம் காட்சியளித்து இப்படி சந்தோஷமாக இறைவனுடைய சிரிசிப்பை எண்ணி எண்ணி நாங்கள் இந்த தீவுக்கு சென்றோம் சென்று சில நாட்கள் ஊழி செய்து கொண்டிருந்தோம் ஊழியர் ரொம்ப மேன்மையாக இருந்தது அந்த தீவாரங்களை விடுவதற்கு விரும்பவில்லை அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு போலீஸ் சூப்பரண்ட் போலீஸ் வீட்டுக்கு எங்களை விருந்து கலைத்திருந்தார்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்னு ரெண்டு வாரத்தில் தமிழ் பேசுகிறார்கள் நாங்கள் எங்கேயாவது பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் இல்லை ரோட்டில் இருந்தால் காரில் போறவங்களும் காரை விட்டு இறங்கி உடனே எங்களுக்கு தமிழ் உடனே ஹலோ தமிழ் தமிழ் ரொம்ப பிரியம் அவ்வளவுதான் சொல்வாங்க அதுக்கு மேலே அவளும் பேச வராது வேற அவங்க நாட்டு பாசம் வந்துரும் இந்த நாடு நம்முடைய தமிழர்கள் கையில தான் இருக்கின்றது இங்கே நீங்கள் இருக்கலாம் ஊழியம் செய்யலாம் உங்களுடைய நாட்டுக்கு தேவை என்று சொல்லி சொன்னார் பிழைப்புக்காக பணம் சம்பாதிப்பதற்காக ஊழியர்க்கு வரவில்லை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார் நாளைக்கு போக சொன்னால் போய்விடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் அப்படி இருக்கும் பொழுது அங்கே பொருளாதார மந்திரியினுடைய மனைவி ஒரு அம்மா என்று சொல்லக்கூடியவர்கள் இந்து மதத்தில் உள்ளவர்கள் கொடிய ஒரு வியாதியிலே கிறிஸ்துவத்தில் சேர்ந்து வியாதி சுகமாகி அந்த சபையோடு கூட சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் நடத்தின ஒரு கூட்டத்தில் அவர்கள் அங்குள்ள போதும் நாட்டுக்கு போகும் கட்டாயங்களுடைய அவளை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ராத்திரி ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது நாளை மறுநாள் எங்கள் ஊருக்கு செல்ல வேண்டும் என்று ஆவியான கட்டளை கொடுத்தார் நாங்கள் தங்கியிருந்த டிரான்ஸ்லேட்டர் நாளை மறுநாள் ஓகே படுகிறார்கள் என்று சொல்லி அதன் மக்களுக்கு இருந்தது அவங்களுக்கு பெரிய போதகர் சொல்லி அனுப்பினார் எங்கே போகாது வீட்டுக்கு அனுப்புங்கள் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் மறுநாள் ஊழியர்கள் நிறுத்திவிட்டால் அந்த வீட்டுக்கு சென்றிருந்தோம் நாங்கள் இந்தியாவிலிருந்து போன அப்படினால் விசேஷித்த விருந்தினர்களாக எங்களை வரவேற்பதற்கு அந்த வீடு ரொம்ப பயங்கரமாக அலங்கரிக்கப்பட்டு அந்த அம்மாவை அலங்கரித்து எங்களை வரவேற்றுக் கொண்டு உட்கார வைத்தார்கள் நம்ம நாட்டு பெண்கள் எல்லாம் மூணு நாள் வளையில்தான் போடுவாங்க அவங்க எவ்வளவு போட்டுருக்காங்க தெரியுமா இங்க இருக்கிற பிளவுஸ்க்கு காலி அடக்குதோ அவ்வளவு எல்லாம் அடிக்க முழுவதும் போட்டு கழுத்து நிமிட முடியாம உட்கார்ந்து கொண்டு பேசிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு மீட்டிங் பண்ணினேன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது தரசரி வருவதற்கு எனக்கு முடியவில்லை நீங்க நம் மனசுல வச்சிட்டு இருக்க முடியாத வேதத்தில் ஒரு சம்பவத்தை எனக்கு சொல்லி தந்துட்டு போனீங்க பகுதியை வாசிக்கும் பொழுதுலாம் உங்களை நினைச்சுட்டே இருப்பேன் மறுபடியும் பண்ணுவதற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னார்கள் கணவரும் பக்கத்தில் இருக்கிறார் தமிழ் கொஞ்சம் புரியுது அவருக்கு பேச வரல இந்த அம்மா இங்க இந்தியாவிலிருந்து பிந்தி போயிருக்கிறாங்க படிக்கிறதெல்லாம் பிரெஞ்சு பைபிள் அப்ப இவருக்கு என்ன சம்பவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நான் கொஞ்ச நேரம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது உள்ளத்திலிருந்து ஆவியானவர் பேசினார் இவருடைய ஆடம்பரங்கள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி மனுஷன் புல் உலர்ந்தது பூ இல்லாம உதிர்ந்து போனது மனுஷனே புல் மனுஷனுடைய மேன்மையில்லாம் புல்லுடைய பூவை போல் இருக்கிறது என்னுடைய ஆவியர்கள் மேல் போதும் பொழுது உதிர்ந்து போய்விடும் என்னுடைய வசதமே நிலைத்துந்திருக்கும் என்பதை சொல்லு பிரியமான தேவஜானமே இந்த கடைசி காலத்துக்கு அர்த்தம் கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா இந்த ஆடம்பரங்கள் மேன்மையெல்லாம் உதிர்ந்து போய்விடும் உயிர்ந்து போய்விடும் வசனத்தின்படி வாழ்வுதான் நினைத்து நிற்கும் என்பதை சொல்ல வேண்டுமாம் அந்த சத்தம் தான் தலைமையின் மூலமாக உலகத்து கேட்கிறது அந்த யோகா சாலை அழைத்தது இப்படி சொல்ல வேண்டும் என்று ஒரு சத்தம் கொடுக்க வேண்டும் யார் என்று கேட்டபொழுது நான் தீர்க்க தரிசியும் அல்ல மேசியாவும் அல்ல மணாந்திரத்தில் கூப்பிடுட்டு சத்தம் உண்டாகும் என்று ஏசாய சொல்லியிருந்தாரே அந்த சத்தம்தான் நான் என்று சொல்லியோவான்னு சொல்லுகின்றார் பெரிய மாலை யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது போனாலும் சரி இந்த சத்தத்தை ஆவியானவர் யார் மேல் துணிக்க வைக்கின்றாரோ அவர்கள் மாறிவிடுவார்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது விருந்து களைச்சிருக்கிற இடத்துல வேதனையை சொல்லும்படியான வார்த்தை வருகிறதே என்று உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தாலும் பரவாயில்லை ஆண்டர் சொல்வதை சொல்லுவோம் அதுக்கு என்ன சம்பவத்தை சொல்லலாம் என்று பைபிள் இடங்கள் என்று சொல்லத்தை சொல்லிட்டு வாசிக்க சொன்னேன் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் உள்ள அழகுள்ள கன்னிப்படங்கள் எல்லாரும் ராஜரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு வரப்பட்டிருந்தார்கள் ராஜாவுக்கு தேவை ஒரே ஒரு பெண்ணு மாத்திருந்தார் பிரியமானவர்களே என்று எல்லாரும் எண்ணுகின்றார்கள் ாலும்ப அழைத்துட்டு போவார் என்று சொல்லி யார் அழைச்சிட்டு மழவாட்டி அழைச்சிட்டு போதா சுவார் அதனால் அவருக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால் அவையானவர் யாரை அவருக்கு அழைத்து படுத்தி இருக்கிறார் அவரை மாத்திரம் தான் போவார் என்று பல காரியங்களை சொல்லி அந்த மாவுக்கு சொல்லிக்கொண்டே வந்தேன் ஏன் ஒரு பெண்ணுக்கு மாத்திரம் உரிமை கிடைத்தது என்று கேட்டு அந்த அம்மாச்சு அலையா எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும் எஸ்நாதர் வரும்பொழுது மனவாட்டியாக போக வேண்டும் உலக ஆசை எல்லாம் எனக்கு இல்லை இப்பொழுது ஏதோ உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்கள் அவர்களுக்கு சொன்ன ஏகா என்று சொல்லி ஒரு அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சருக்குத்தான் தெரியும் எப்படிப்பட்ட அழகை ராஜா விரும்புவார் என்று சொல்லி ஆகையினால் அந்த அமைச்சர் சொன்னபடி இந்த எஸ் நடந்து கொண்டபடியினால் இந்த எசனுக்கு அந்த கிருமை கிடைத்தது அதுபோல இந்த உலகத்தில் பரிசுத்தாவினர் எதற்கு வந்திருக்கிறார் தெரியும் பேசுவதற்காக மாத்திரம் வியாதியை குணமாக்கி பேய்களை துரத்த வேண்டும் என்பதற்காக மாத்திரம் நிறைவாக்கி உலக பிரகாரமான ஆசீர்வாத்தை தருவதற்காக மாத்திரம் மனவாட்டிகளாக அழகுபடுத்துவதற்காக மனுஷகுமாரனாகிவுக்கு தேவகுமாரனுக்கு ஒரு மனவாட்டி ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் பரசுத்தாவி உலகத்திற்கு அன்று அனுப்பியிருக்கிறார் கருத்தருடைய ஆவி அந்தமையில் ஊதும் பொழுது புல் உலர்ந்து போகும் பூவிலுடைய பூவும் அழிந்து போகும் என்று வேத சூழலு அந்த ஏகாயனுடைய கண்களில் எஸ்டருக்கு தயவு கிடைத்தபடியினால் அவளுக்கு தனியாக ஒரு கன்னி மாடத்தில் ஒரு இடம் அவளுக்கு ஏழு தாதிபார்கள் தனியாக அவளுக்கு சுத்திகரிப்பு வேண்டிய எல்லாம் தனியாக எல்லா சபைகளுக்கும் ஒரே உபதேசம் தான் புதிய சிலைவுக்கு மாத்திரம் வேறு உபதேசம் கொடுக்க வேண்டும் கேட்கிறார்கள் அது வேதத்தில் இருக்கிறது அதை மனவாட்டியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக கருத்தரப்படி செய்து கொண்டிருக்கிறார் சொன்னபடி ஏகாய் சொன்னபடி அந்த மகள் தன்னை அலங்கரித்தபடியினால் அவள் ராஜகுமாரி ராஜாத்தியாக பட்டாபிஷேகம் சூட்டப்பட்டாள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு அப்படி அந்த ஆலோசனை எல்லாம் வேண்டியா இப்படி பரிசுத்தாவி பெற்றுட்டீங்க இனி சொல்றபடிதான் எல்லாம் செய்ய வேண்டும் சொல்லித்தார்கள் செய்கிறேன் சொன்னார்கள் உடனே திமுக இருந்தும் தேர்தலில் எடுத்து வெள்ளியினாலும் பொன்னினாலும் விலையேறப்பட்ட வசனத்தினாலும் அலங்கரிக்க ஸ்ரீகள் இருக்க வேண்டும் என்று பரிசுத்தாவி சொல்லுகிறார் கேட்காதவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை கேட்கிறது காது உள்ளவன் என்று எதிர்த்து சொல்லுகிறார் அந்த சத்தம் அதற்காக தான் உலகத்தில் தோன்றி இருக்கிறார் யாரை வருத்தப்படுத்துவதற்காகவும் யாரை பிரியப்படுத்துவதற்காக இது ஒரு நாள் அழிந்துதான் போகும் உலகத்தினுடைய ஆடம்பரங்கள் எல்லாமே அழியத்தான் போகின்றது அது கடவுளுக்காக மாற்றிக் கொள்ளும் பொழுது கத்தடி வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் பொழுது அவர் எந்தெந்தைக்கு நிலைத்து நிற்பார்கள் அப்படி பெண்களை குறித்து இப்படித்தான் அலங்கரிக்கணும்னு சொல்லி பைபிளை சொல்லி இருக்கணும் பிரஞ்சு பைபிள் எடுத்து வாசித்தார்கள் வாசத்துக்கு ஒரு மாசத்தை வாசத்துக்கு வைத்து விட்டு ஒரு கையில் இருக்கிற வளையில அப்படி தள்ளிட்டாங்க புற்றுக்கூடல புட்ட தள்ள எப்படி வரும் போட்டாச்சு நம்ம கொஞ்சம் சங்கடாயிட்டு நம்ம வெளியே போன போற சண்டை கூட வீட்டுல வீட்டுக்கார பார்த்துட்டே இருக்கிறாரு இந்த அம்மாட்ட வச்சோன்னு அம்மா அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்க வீட்டை ஆட்ட கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க அவர்கிட்ட கேட்டாங்க ஒண்ணு ஆட்சி பண்ண இல்லையே அவங்க பாஷையில் அவர் கேட்டார் பைபிள் போடக்கூடாது என்று எழுதியிருக்கிறார் என்று கேட்டார் போடக்கூடாது அவர் இவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் அதனால தான் சொல்லுகிறாள் ஆட்சேபனை இல்லை பைபிள்ல போடக்கூடாது ஒரு பெரிய டவலை விரித்து எல்லாம் களத்தி வச்சு மூட்டையாக கட்டி தூக்கி அவர் கையில கொடுத்தார்கள் ஒரு மந்திரியினுடைய குடும்பமாக இருக்கிறபடினால் உலக மார்க்கெட்டில் வருகின்ற உயர்ந்த ரக புறவுகள் வீட்டை தேடி வரும் அதைத்தான் நான் எடுத்து உடுத்திக் கொண்டிருக்கிறேன் ஆகினால் நான் எடுத்து ஒரு தகுதியான வசனம் எடுத்துக் கொள்வதிலும் இதை உடுத்திக் கொள்வதற்கு கருத்து எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள் கருத்தனுடைய ஆவி அவர்கள் மேல் ஊதும் பொழுது ஆடம்பரங்கள் அழிந்து போய்விடும் கடைசி காலத்தில் இந்த செய்தி உரைக்க வேண்டும் என்பதற்காக தான் தலைமை கருத்து உருவாக்கி இருக்கிறார் ஒரு சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்ட மக்கள் எல்லாம் கிறிஸ்துவத்தில் மனம் திரும்பி வந்தார்கள் இன்று கடவுளோடு பரலோகம் செல்வதற்கு ஒரு மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஒரு சத்தம் கேட்கும் என்று அந்த சத்தம் தான் திருச்செமியுடைய தலைமை என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றோம் சிக்கரமாக துணிக்கப் போகின்றது மக்கள் எல்லாரும் உலக ஆடம்பரத்தை விடப் போகிறார்கள் விட்டு தீவீகமாக மாறப்போகிறார்கள் ஒரே மந்தை ஒரு மேய்பெருமா உலகத்தில் மாறப்போகின்றது திருச்செமி நாடி வருகிற அந்த பாக்கெட்டை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் முப்பத்தி ஒன்பது ஆண்டு திருச்செமையை பிறந்த நாளை இறைவென்றும் மதிக்கின்றார் அதாவது ஒரு வீட்டிலும் பல குழந்தைகள் பிறந்த நாளை விகிதமாக கேக்கு வெட்டி கலிகூர்ந்து மக்களுக்கு மகிழ்ச்சி அடைகின்றமோ அதுபோல திருச்செவியுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று ஆவியான வெளிப்படுத்தியிருக்கிறார் இது உலக சரித்திரத்திலேயே ஒரு புதுமையான யுகம் தெய்வீக திட்டம் உலகத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது அதற்காக தேவன் ஒரு மனுஷனை சிற்சித்து உருவாக்கி படைத்து ரட்சித்து எடுத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை உலகம் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஆரம்ப காலத்தில் எங்களை வேறு ஊழியர்களுக்கு அழைத்துச் செல்வதற்கு எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் வந்தார்கள் கார் வாங்கி தருகின்றோம் ஆலயம் கட்டி தருகின்றோம் எல்லா வசதிகளையும் தருகின்றோம் உங்களுக்கு கிடைத்திருக்கிற கிருமைகளை நீங்கள் விரிவாக பயன்படுத்தக்கூடாது கேட்டார்கள் இல்லை நாங்கள் புதிய கட்டுவதற்காக வந்திருக்கிறோம் சொந்த வீட்டிலே தங்கி ஜெயிப்பதற்கு எங்களுக்கு இடம் கிடைக்காத ஒரு காலம் காரணம் என்னுடைய சகோதரர் எல்லாம் ராத்திரி ஜபித்து சத்தத்தை கேட்டால் சண்டைக்கு வந்து விடுவார்கள் ஒரு சிறிய ரூமு மாத்திரம் உண்டு அந்த ரூமுக்குள்ளே உட்கார்ந்து ஜமித்தால் சத்தம் அடுத்த ரூமு கேட்டு அவர் சண்டைக்கு வந்துடுவார் வைத்தியக்காரன் ராத்திரி தூங்கோட மாட்டங்களில் சத்தம் கூடார் உடனே ஆனால் ரெண்டு பேரும் காட்டிலே ஐந்தாண்டு காலமாக இரவு முழுவதும் அளித்திருக்கிறோம் அமீதமாக வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் கர்த்தர் எரிசுமை கட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் அருமையான தேவச்சாரமே இன்னும் நாம் எல்லாருமே கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எந்த சலுகையை கொடுத்து யாரும் வரவில்லை கர்த்தருடைய ஆவியான உண்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் உலகம் முழுவதும் இயக்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகினால் கருத்தருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் துபாய் சார்ஜா இனி ஸ்ரீலங்காவில் பல இடங்களிலே இந்த வெளிநாடுகள் சிங்கப்பூர் மலேசியா போன்ற இடங்களில் வேலைகளை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் தொடர்ந்து அவைகள் உலக மரத்தில் வெடிக்கப் போகிறது புரியமான தேவஜானமியை தலைமையை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அது இறைவனுடைய விருப்பம் யுவாஷான் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அது அவருடைய விருப்பம் அப்படி ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து உலகத்தில் ஒரு சத்தத்தை துணிக்க வைக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட எல்லாருமே நேசியா ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருந்த காலத்திலே நேசியா ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்ட மக்களை ஆயுதப்படுத்துவதற்காக யுவான் அனுப்பினார் யுவானுடைய சீசுழலார் சீசுழலாக மாறினார்கள் மோரிசஸில் நாங்கள் சென்றிருந்த பொழுது இந்த அதிசயத்தை நாங்கள் இங்கே தொடர்ந்து கடிதம் போட்டுக் இருந்தார்கள் நாங்கள் இந்த மோரிசஸ் அடுத்து போக போகிறோம் எப்பொழுது ஆவியான அனுப்புவார் என்பது தெரியாது அப்படி திரும்ப கொண்டு வந்திருக்கு பல காரணங்கள் உண்டு அது பின்னால காரணம் காலம் சொல்லுகிறேன் இப்பொழுது வருவோம் அப்படி கூப்பிடுற ஒரு சத்தத்தை இந்த நாட்களை கேட்டுக்கொண்டிருக்கிறபடி நாள் கடைசி நாட்களிலே மனவாழ்ந்து வருகிறார் எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று ஒரு சத்த உலகத்தில் உண்டாகப் போகிறது அந்த சத்தத்தை கேட்கிற மக்கள் மாத்திரமாறு ஆயத்தப்படுவாங்களே தவிர அப்படி இல்லாத எல்லாரும் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இவ்வாசிக்களை மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை ஒரு ஒரு வரப்போகின்றது ஒருவரு வரப்போகின்றது அந்த அந்த காலத்தில் ஏழாண்டு காலத்தில் அக்காலம் என்று சொல்லுகின்றது அந்த ஏழு ஆண்டு காலத்தில் நடுராத்திரம் மூன்றே ஆண்டு காலம் முடிந்த பிறகு ஒரு சத்தங்களுக்குமா மணவாளன் வருகிறார் எதிர்கொண்டு போக புறப்படுகிற சத்தம் உண்டாயிற்று அந்த நாட்கள் யாருமே கடவுளை வேலை செய்ய மாட்டார்கள் கடவுளை யாருமே பிரசீகிக்க மாட்டார்கள் காரணம் சுவிசேஷங்களுக்கு கூடாத பஞ்ச காலமாக இருக்கும் ஒருவரை ஊழியக்கூடாத கிரீசியக்கூடாத நாட்காலமாக இருக்கும் அந்த நாற்காலத்தில் நடுராத்திரி ஒரு சத்தம் உண்டாகப் போகிறதாம் தலைமை என்பதை அறிவித்துக் கொள்ளேயா அந்த சத்தம் கேட்ட உடனே உலக மனத்தில் ஆயத்தமாக இருக்கிற மக்கள் விழித்தெழும் வருகைக்கு ஆயுத்தம் என்று நமக்கு இப்படி விளக்குகின்றது வேற இப்ப இருக்கிற யாரும் எங்களுக்கு சத்தம் எடுக்க போறது இல்லை இப்பவே தெருவில் போறது பயப்படுறாமே அரசியல் சட்டம் ஒன்று வந்து விடுமானால் பைபிள் எடுக்கக்கூடாது ஆலயத்துக்கு செல்லக்கூடாது ஆராதிக்க கூடாது சட்டம் வருமானால் யாரையுமே தேர்தலில் பயவல் எடுத்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே மனவாளன் வருகிறார் எதிர்கொண்டு போக புறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்வுக்குள்ள வந்திருக்கின்றபடி நாள் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் வாசிக்கல மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது மறுபடியும் வாசிப்போம் வா நினைக்கிறீரத்துக்கு போக போறாங்க இஸ் நவரு கும்பிட்டு இருந்தாலும் பாடி இருந்தாலும் உளிச்சாலும் போறது தெரியுமா எல்லாரும் பாதாளத்திற்கு அப்படி பாதாளத்திற்குள் மக்கள் போகாமல் தடை செய்வதற்காக பாவிகளாகவே வாழ்ந்து பாதாளம் செல்வதற்கு ஒரு சபை அவசியமே இல்லை பாதாளத்துக்கு சபை பிறகு எதுக்கு ஐயா அது எப்படி சொல்ல முடியும் என்றுதான் சொல்லுவார்கள் கடவுளை தேடி எடுத்த ஒருவேளையில் காப்பாற்ற மாட்டாரா என்றுதான் எல்லாரும் இண்டிக் கொண்டிருக்கிறார் வேதம் அப்படி சொல்லவில்லை யாரை கொண்டு இந்த சபை எழுப்புகின்றாரோ அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற அடுத்தவசரவாசிகளின் தரவுகோல்களைவேன் என்ன தரவுகளை உனக்கு தருவேன் ராஜ்யத்தினவுகள் இல்லாத ஆளா எந்த தரவுகோல் தெரியுமா பாதாளத்தினுடைய தரவுகளைதான் பாவம் சேரதுக்கு மக்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் பரவாயில்ல செய்துட்டு அன்றத்துல சொல்லிடுங்க கொஞ்சம் குடிச்சிடுங்க ரொம்ப குடிக்காதிங்க கொஞ்ச நேரம் டிவி பாருங்க ரொம்ப நேரம் பார்க்காதீங்க அப்படித்தான் சொல்லுவார்களே தவிர அதை கூடாது என்று சொல்வதற்கு அவர்களால் முடியாது அகினால் முதியம் அப்படியெல்லாம் மக்களை பரலோகராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல போகின்றது பரலோகராஜ் தரவுகோள்களை நான் உனக்கு தருவேன் அகினாலே பாதாள அதை மேற்கொள்ளவே மாட்டார் அருமையாத தேவ ஜனமே திருச்சபை எதற்கு உருவாகி இருக்கிறது தெரியுமா மக்களை பாதாளத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக பாதாளத்திற்கு போய்விடுமே என்கிற பயம் ஒரு பாதாளத்துக்கு போகின்ற ஆடம்பரத்தை வைத்திருக்கவே மாட்டார்கள் ஒவ்வொரு பாதாளத்துக்கு கொண்டு போய்விட முடியுமே அது பாவச்சியை வைக்கின்ற நகை போடுகிறதுனாலே முப்பத்தி ஆறு ஏற்படுகிறது என்று மகாத்மா காந்தகை அடை கல்கத்தாவுக்கு ஒரு ஊழியத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஆட்டோவில் போய் கொண்டிருக்கும் பொழுதே வழியில பெண்கள் எல்லாம் யாருமே நகை போடல இங்க அழைச்சுட்டு போன ஊழியர்கிட்ட எல்லாருமே பெண்தோசுகாரதான் கேட்டோம் இல்லையா அங்கே நகையை போடுறது இல்ல கல்யாணம் கட்டி என்ன அடையாளம் அந்த மதத்தில் என்ன அடையாளம் கேட்ட பொழுது ஒரு சிகப்பு பொட்டு வலது கையில் ஒரு சிகப்பு பிளாஸ்டிக் வளையல் போடுவார்கள் பெரிய வளையல் இது வாக முடிந்ததற்கு அந்த வாகனத்தாகிவிட்டால் இந்த வளையல் எடுத்து விடுவார்கள் போட்டே அழித்து இது அந்த நாட்டு கலாச்சாரம் மற்றபடி யார் ஆபரணம் காரணம் அந்த நாட்டு தலைவர்கள் அதை சொல்லி சுய ஒழுக்கத்தை கெடுக்கும் பொறுமையை உண்டாக்கும் திருடர்களை தூண்டும் பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்தும் அப்படி பல காரணம் முப்பத்தி ஆறு காரணங்கள் பத்திரிகை வாசித்திருக்கிறோம் தேவதான மாறாக மிக விசேத்தேவனுடைய பார்வையில் உலக பார்வையிலே பிரயோஜனமாக இருக்கலாம் தேவனுடைய பார்வையில் இதுதான் வெளியேறப்பெற்றது என்று சொல்லியிருக்கிறபடியால் பாதாளத்துக்கு சென்று விடுவோ என்கிற உணர்வுண்டானவர்கள் அந்த நிலையை மாற்றிக்கொள்வார்கள் அகினால் பிரியமான தேவ ஜானமே பரமோதராஜ்யத்தின் தரவுகோலில் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இது பாவ மன்னிப்பின் அதிகாரம் என்று சொல்லுவேதான் சொல்லுகிறார் அவருடைய ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் தேவந்தமுடி அப்போது கொடுத்த பாவ மன்னிப்பின் அதிகாரம் தான் இந்த பரலோகராஜ்யத்தின் திறவுகோல் என்று திறகு இல்லாத ஒருவனும் யாரையும் கொண்டு சேர்க்க முடியாது பரலோகம் ஒன்று திறந்து கிடக்கிற மடம் கிடையாது அது பூட்டி இருக்கின்ற ஒரு பெரிய அரண்மனை அது காவலர்கள் எப்பொழுது தேவதூதல் காத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய இடம் அங்கே ஒரு மனிதன் செல்ல வேண்டுமான அந்த கலவை திறந்து கொடுப்பதற்கு ஆட்கள் தேவை பரலோகராஜ்யத்தின் தரவுகள் தான் பாவம் மன்னிப்பின் இந்த உலகத்தில் இருக்கிற மூன்றரை ஆண்டுகள் பாவங்களை மன்னித்துக் அவர் உயிர் தளர்ந்த அன்று அப்போ அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் யோகா சுசேஷம் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை வாசிக்கலாம் அவர்களுக்கு காண்பித்தார் கருத்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் மறித்து போனார் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் சடலத்தை காணவில்லை என்று சொல்லி பரிந்துவைத்து பயந்து கொண்டிருந்தவர்கள் அரைவிட்டை பூட்டிக்கொண்டு நம்ம இனி யூதர்கள் வந்து நம்மை பிடித்த கலரில் அடித்துக் கொண்டு அடக்கம் பண்ணி விடுவார்கள் என்று சொல்லி அஞ்சு கொண்டிருந்தவர்களுக்கு இயேசுநாதருடைய தோன்றினம் உண்டாவதாக போல உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் அவைகள் மன்னிக்கப்படும் அவைகள மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் பை ஆடர் உயிர் தொழுந்து அன்றைக்கு கொடுத்த அதிகாரம் பிதாயனை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் நீ வேதம் தெரியாத சில கத்துக்குட்டிகளை தப்பிதம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் எங்களோடு நேரடியாக பேசின பெரிய பெரிய ஆவிக்குறித்தளவில் யாரும் ஒத்துக்கொண்டு போய்விட்டார்கள் நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது காரணம் சபையார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சபை பணிகள் அப்படியே கொடுக்கிற ஒவ்வொரு உபதேசத்தையும் கேட்டுக் காதுகள் திறந்து கொண்டே இருக்கிறது அலே காதில்லாதவன் கேட்க மாட்டான் என்று சிநாதனை சொன்னார் ஆகையினால காதில்லாத பற்றி நம்ம கவலை கிடையாது பிரியமான தேவ தலைமை பிதா என்ன அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் ஒருவரையும் ஒரு போதகரணத்தில் அவர் பிரசங்க பண்ணி இருக்கிறார் இயேசுநாதனும் வாலிபரில் நம்ம சபை போறதுக்கு முன்னால பாவத்தில் அறிக்கை செய்யணும் இயேசுநாத பாவத்தை குறித்து உணர்த்தி செய்தி கொடுத்து இயேசுநாதர் கிடையாது நம்மகிட்ட கிடையாது பெயுதா இருக்குது ஆனாலும் அவரு போதத்தில் இயேசுநாதன் இருப்பாரு போய் சொல்லலாம் சொல்லி மறுநாள் போட நான் இப்படி பாவத்தை செய்துட்டேன் எனக்கு மன்னிப்பு தர முன்னுடன் சின்ன தம்பி அது இயேசுநாதன் தான் கவலைப்படாத பொய் அழுது எழுதிச்சோம் அனுப்பினதையோடு விட்டுவிடல கூட உள்ள நண்பர்கள் எல்லாரும் சொன்னாரா மோசமான பையன் அவனோட புலகாதிகளா ரொம்ப மோசமான பையனா இருக்கிறான் வீட்டுல சொன்னாரா இவன் அந்த வீட்டில ஏற்றுக்கோ ஏற்றாதீங்க ரொம்ப மோசமான பையன் அப்படின்னா என்ன தெரியுமா இவங்கள இயேசு இல்லை பாவளம் மண்ணுக்கு அதிகாரம் கொடுக்கப்படாது மக்களை பாவிகளாகவே துரத்தி விட்டார்கள் அந்த பையன் மறுபடியும் இந்துவாகவே மாறி இந்து மருக்குதலே என்ன பாவத்தை சொன்னாங்க மன்னிப்புக்கு வழி கேட்டா காட்டி தரமாட்டேங்கிறாங்க காரணங்களுக்கு வழி தெரியாது மனம் திரும்பதிலும் பாவ மன்னிப்பும் எரிசரிய தொடங்கி சகல தேசத்தினால வேண்டும் அதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கலாம் என்னை ஊழியத்துக்களை ஆரம்பத்திலே கருத்து நான் கொடுத்த உத்தரவு தான் சொப்படத்தில் சொல்லிக் கொண்டே இருந்தார் நான் காலம் தாழ்த்து கொண்டே இருந்தேன் பல காரணங்கள் உண்டு ஆனாலும் நான் ஒரு நாள் வேலை செய்கிற கம்பெனி அறுபகராக நின்றார் தங்கமயமான தோற்றத்தோடு பயங்கரமாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது நான் பதில் சொல்லாமல் நின்று கொண்டே இருந்தேன் அந்த புதிய பாட்டை எடுக்க சொன்னால் இருபத்தி நாலாவது அதிகாரம் நாற்பத்தி அஞ்சியும் தொடங்கி நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டிட்டு நீங்க இவைகளுக்கு இருந்தது அன்றைக்குள்ள அப்போ சொன்னார் இன்றைக்கு ஒரு எரிசலையும் எழுப்பி இருக்கிறார் இந்த எரிசலையும் தொடங்கி சகல தேசத்தாருக்கு நாமத்தினால பிரசிக்கப்பட வேண்டும் அதுக்கு நீங்கள் சாட்சிகளாக இந்த உலகத்தில் மனம் திரும்பதில் மாத்திரம் பரிசீங்கப்படுகிறது பாவத்தை விட்டு மனம் திரும்ப கடவுளுடைய ஆசிரியை சொல்கிறார்கள் நேற்று வரைக்கும் பாவத்திற்கு என்ன பார்த்து அழுதழு நிஜம் போயிடுவாங்க தெரிஞ்சு போனா ஒன்ன மாறி நானும் பாவிதான் பாணிசுனத்தில் சொல்லு அவன எல்லாரும் பாவிதான் அவசின பிரயோஜனமே இல்லை அருமையான தேவ ஜனமே திருச்சுவை பாவாளத்திருந்து மர்ஷனி விடுதலை ஆக்குகிறது உலகத்தில் சபை எழுப்பினார் தெரியுமா மனிதனை பாதாளத்திருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்காக பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு சபை அவசியம் என்பதை சொல்லுகிறது அங்கேதான் கட்டளைகள் வெளிப்படுகின்றது அப்போது சொன்னால் நான் உங்களுக்கு கட்டளை யாவற்றையும் அருள் கைகொள்ளும் முடிக்கும்போது இசம் பண்ணுங்கள் உலகத்தின் முடிவு வடிந்த சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன் அவங்களோட இயசுராதிரி இருந்துட்டே இருப்பார் மற்றவங்களோடு தான் இருக்கும் மற்ற நிறைய இல்லை கோயிலுக்கு போவாங்க பாட்டு பாடுவாங்க புதிய கட்டியெழுப்பி தலைமையோடு கூட ஆண்டு இருக்கிறதை நாம் காணுகின்றோம் தெய்வீக வார்த்தைகளாக இருக்கிறதை உணர்கின்றோம் அதை ஒரு மனுஷன் மீறும் பொழுது அவன் சிக்ஷிக்கப்படுவதை தண்டிக்கப்படும் நாம் உணர்ந்திருக்கின்றோம் அதனால் இது தேவனுடைய சபை பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்வதில்லை வேத வாக்கியத்தில் வாசிக்கிற அப்போசு இரண்டாம் நாற்பத்தி ஏழு ஆதோசனம் ஏழு தேவனை துதித்திய ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கருத்தர் அனைதனமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் ரட்சிக்கப்பட்டவர்களா ரட்சிக்கப்படுகிறவர்களா பாடுகிற்களை சில மார்த்தண்ட சபையில் சேர்ப்பார் நான் ஒரு ரத்தமா ரட்சிக்கப்படுவது தேவை நேரடியாக சபையின் மூலமாக சபாவசியில் பிரதர் அது ஆண்டு நேரடியாக இருந்தேன் எழுதிருக்கு யாரோ கள்ள பிரசிக்கிச்சிருப்பான் அதை வாயில வச்சிட்டு இவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ரட்சிக்கப்படுகிறவர்களை கருத்து சபையில சேர்த்து கொண்டு வந்தார் எந்த சபை தெரியுமா அப்போ சொல்லால் கட்டியெழுப்பின சபை இன்றைக்கு அதே ஒரு அப்போசல் மூலமாக கட்டியெழுப்பினர் சபைக்கு மக்களை கொண்டு வருகிறார் வருகிற மக்கள் எல்லாரும் பாவமின் பாகி ரஷ்டிப்பை பெற்றுக் கொள்கிறார்களா வெளியிலாருக்கு ஒரு ஷாக்கு தான் அங்க போனா எல்லாம் சேஞ்ச் ஆயிடுறாங்கப்பா ஆக்களும் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனா உபதேசம் உபதேசம் சரியில்லைன்னா மக்களும் சரியில்லாம இருப்பாங்க மரம் கனி நல்லதா இருக்கணுமா மரம் கெட்டதுன்னா கனியும் பிரியமான தேவ ஜனமே ராக மனித குலத்தை பாதாளத்திலிருந்து விட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக ஏவந்தமுடி அப்போ சிலருக்கு பாவ மன்னிப்பின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரம் நான் பாதாளத்தின் வாசலை விட்டு வெளியே கொண்டு வருகின்றேன் வேற எந்த கொம்பும் அங்கிருந்து யாரையும் கொண்டு வர முடியாது காரணம் எல்லாரும் தான் போவாங்க பிரியமான தேவஜானமே புதிய அரசு சபைய கருத்தர் உலகத்தில் எழுப்பியிருப்பது பாதாளத்தின் மாசில் இருந்த மக்களை விடுதலை ரொம்ப கோபம் உண்டாகிவிட்டது கோபம் அவனால் முடியவில்லை என்பது கொடியை கண்டு பயப்படுகிறான் என்று வேத்திரெழுதி காலிலே கொடியேற்றத்தோடு அதை சொன்னோம் சாத்தாருடைய கூட்டம் பயப்படுவதற்காக இப்படி ஒரு சேவை எழுப்பிவிட்டது என்பது சாத்தாருடைய கூட்டம் அறிந்து அதை அவன் வேலையை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சத்துரு வெள்ளம்போல் எளிமேறும்பொழுது கருத்துமாய் என்ன செய்வார ஜெயம் பெற்றவர்களுக்குதான் கொடி கொடுப்பார்கள் சத்தியத்தின் மித்தம் ஏற்றும்படியாக பயந்து நடக்கிறவர்களுக்கு தேவரீர் ஒரு கொடியை கொடுத்தீர் என்று எழுதியிருக்கின்றது போல சத்தியத்தை கை கொண்டு விடுதலை பெற்றுக் மக்கள் ஒரு கொடியேற்ற வேண்டும் என்ற ஆண்டு சொல்லி இன்று உலகம் முழுவதும் கொடி பறந்து கொண்டே இருக்கிறது கொடிய ஏனையா கொடியேற்ற ஆர்சிகாரம்தான் திருவிழா போது கொடியேற்றுமா இவங்க பிரிந்து கூசுகாரம் கொடியேற்றுகிறான் என்ன விஷயம் என்று கேட்டால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கு அடையாளமாக பரிசுத்த ஜாதி எழுப்பிவிட்டது என்பதை உலகத்தில் இருக்கிற தேவனுடைய மனதில் எல்லாரும் காண வேண்டும் என்பதற்காக இந்த கொடியை கண்டு ஏராளமான மக்கள் தேவரிடத்தில் வந்து சேர வேண்டும் என்பதற்காக என்னெல்லாம் திருமறையில் எழுதியிருக்கிறத காலையிலே தியாரித்தோம் ஆகிறால் பிரியமான தேவஜானமே ரட்சிக்கப்படுகிறவர்களை கருத்தர் அனிதனமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் வாசிக்கலாம் நியாயப்பிரமாணத்தை படித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரு முக்காடு இருக்கிறது என்று சொல்லி தலை சொல்லி இருக்கிறது பாவம் எல்லாருடைய முகத்தையும் மறைத்து விட்டது கடவுளை பார்க்க முடியாதபடி கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாரும் கடவுளை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பார்க்க முடியவில்லை காரணம் என தெரியுமா ஒரு முக்காடருடைய முகத்திலே மோடி இருக்கின்றதாம் அந்த முக்காடு எங்கே நீக்கப்படும் என்று விவசாய தெற்கு தரிசையை ஆண்டவர் சொல்கிறார் ஒரு விருந்தைப்படுத்துவார் தேர்தலின் கருத்தர் இந்த மலையில இந்த சபையில் சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவார் அது கொடுமையான பதார்த்தங்களும் திராட்சரசமும் பழமையான திராட்சரமும் ஊனும் நினமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் நிறைந்த விருந்தாக இருக்கும் தெளிந்த திராட்சரசும் நிறைந்த விருந்தாக இருக்கும் சகல ஜனங்கள் உள்ள மேலும் இந்த மலையிலே அகற்றி போடுவார் அலேலியா அது எந்த மலம் தெரியுமா அது புதிய தேவனுடைய சபை கடைசி நாட்கள் கருத்துடைய ஆலயமாகிய பருவதம் பருவதங்களில் கொடுமுள்ளே ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா மலைகளுக்கு மேலும் அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் அலேலியா மூடி மூடியிருக்கிற பாவ முக்காடுகளை மாற்றுகின்ற ஒரு இடம் தேவன திருச்சபை வேற எங்கும் போய் யாரும் பாவத்திருந்து விடுதலை ஆக முடியாது கொடிய பாவிகளாக ஆகி கொண்டிருப்பார்கள் தவிர பாவியும் பாவியும் சேர்ந்த படுபாவியாகிடுவார் என்று சொல்லி சொல்வார்கள் ரெண்டு பேருமே பாவி அவ்வளவுதான் நல்ல காரியத்தை வேண்டாம் பார்க்கவே முடியாது பேசுகிறது சிந்திக்கிறது எல்லாமே தான் தான் இருக்கும் பாட்டு பாடும்போது பரவசம் தான் எல்லாம் பாவம் தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மலையில் எல்ல வாரணி முக்காடுகளை நீக்கி போடுவார் இங்கு வருகிற மக்கள் இப்படி ஆராதிப்பாளர் என்று ரெண்டு குழந்தை மூன்றாவது ஆறு பதினெட்டாவது போலண்டிய அருள் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கருத்தருடைய மகிமை கருத்து மகிமை கண்ணாடியிலே காணுகிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே அடைந்து மகிழமேல் மகிமியடைந்து மறுரூபப்படுகிறோ மகலேயா யாருடைய முகம் இன்னும் திறக்கப்படவில்லையோ பாவம் இன்னும் யாருடைய முகத்தை விட்டு மாற்றப்படவில்லையோ அவர்கள் அந்த மறுரூபத்தை அடையவே மாட்டார்கள் திறந்த முகமாய் கோ மகிமையை கண்ணாடியிலே காணுகிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையிடந்து வருவது கடைசி காலத்தில் உருவான திருச்செமையில் எல்லா முகத்தில் மூடியிருக்கிற முக்காட்டை இந்த மலையிலே நீக்கி போடுவார் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சமுதாயம் தள்ளி இருந்தாலும் ஜாதிகள் அவனை வெறுத்திருந்தாலும் அரசாங்கம் சுட்டு தள்ள வேண்டும் என்று சட்டம்தேவனுடைய சபைக்கு வந்தால் அவன் பாவத்திருந்து விடுதலையாகிவிடுகிறான் அதற்குரிய அதிகாரத்தை கருத்தர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக ஒரு தேவ மனுஷனை கருத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆகையினால் புதிய மாணவர்களே குடிய பாவிகளில் ஆரம்பத்தில் வந்து நல்லவர்களாக மாறியிருக்கிறார்கள் அதை ஜாதிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி மாத்தினார்கள் எப்படி அது நடந்தது மதுரை ஜில்லாவிலே பள்ளப்பட்டி என்று ஒரு கிராமம் இருக்கிறது எல்லாம் கொடிய திருமார்கள் சாராயங்காச்சிராள்கள் தான் நிறைய சப்பானிகள் நொண்டிகள் அவ்வளவா கரும்பு அந்த கிராமத்தில் அங்கே ஒரு சகோதரர் வியாபாரத்தை கொடுத்தோம் எல்லா மக்களத்தில் பழகி இருந்தபடினாலும் அவரை ஊழியாராக்கி சபை அளிப்பினோம் எதிர்ப்பு இருந்தாலும் நம்ம சபைக்கு அவர்கள் அதிகமான எதிர்ப்பு தரமாட்டார்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கிற காலத்தில் அந்த ஊரில் ஒரு சகோதரர் நாற்பது வயசு கல்யாணம் ஆகல கொடிய குடிகாரர் எல்லா கட்ட பழக்கங்களும் உண்டு அடிப்பிடித்தடி எல்லாம் உண்டு அவன் போட்டு ஒரு காக்கி டவுசர் தலையில ஒரு துண்டு கட்டிடுமா அவ்வளவு தாய் உண்டு தாய்க்கு ஒரு காசு போட்டு கொடுக்க மாட்டோம் சாணி பிறக்கி ஏறி தட்டி வித்து வாழ்க்கை கழிச்சு என்ன பண்ணுவாங்க காலையில மாலையில போய் ஒரு கட்டு விறகு கொண்டு வருவான் அந்த விறகு ஒரு சாய கடையில கொண்டு வெறுப்பா அந்த ஒரு தோசை தந்து ஒரு சாய குடிச்சுடுவாங்க அண்டைக்குள்ள ஆகாரம் வீதி காசு கொண்டு தண்ணி அடிச்சு ராத்திரி முழு சண்டை போட்டுட்டு அடி விழும் டெய்லி அடி வாங்குவான் அந்த அடியோட எங்கனா போய் ஒட்டி தண்ணில படுத்துட்டு காலில விறகு போயிடுவான் தாவம்பருந்து மனாந்தரத்துல அலையறான் விறகு வெட்டிட்டு காட்டுல அலையறான் அப்ப எல்லாரும் சண்டை வந்துட்டா சபரி தேடங்க பண்ண சண்டையில முதலாள வந்தான் இப்ப ஊரு கால சேர்ந்து அடி கொடுத்து ஓடுறான்னு விரட்டுறா சண்டை அமையும் இப்படி ஆளு அங்குள்ள பாஸ்டர் கண்ணு வச்சாரு எப்படியா திருத்தடுமை என்ன சொல்லி விறகு வாங்குறதுக்கு ஒரு நாள் அவனை கூப்பிட்டு வச்சு விறகு தர சொல்லி காசு சாயங்காலம் சாயங்காலம் எது காசு தர இந்த காசு அம்மாவுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி அவன்கிட்ட காசு வாங்கி வச்சிட்டு அப்புறம் அந்த விறகு ஒரு மாதத்துக்கு பிறந்தான் ஒரு மாதம் வரைந்த ஒரு கட்டு விறகு வைக்கும் இவர் என்ன பண்ணாரு தெரியுமா ஒரு வாரம் வரைக்கும் இவரு எப்படியாவது விறகு வாங்கி இவனை ரட்சிக்கப்பட வைக்கணும் சொல்லி தீர்மானிச்சிட்டார் அந்த பாஸ்டர் அவன் ஒரு வாரம் வரைக்கும் தேயிலி கட்டுற விறகெல்லாம் அங்க வாங்கி வச்சிட்டு காசெல்லாம் இருக்கட்டும் நீ நல்லவன் ஆகணும் குடிக்க கூடாது ஆளை புரியாது நல்லவன் ஆகணும் அதனால பாவரிக்கிச்சுதான் நல்லவன் ஆகிடும் பாவம் தானே மனுஷன் கெட்டவன் ஆக்கிட்டு இருக்குது பாவரிகிச்சுதான் எல்லாம் பாவம் உடனே பரிசுத்தாய் கிடைச்சிது அது ரொம்ப ஆச்சரியமாயிட்டு உடனே ஞானசாரத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் இப்போ தூய்வியாகவர் மாறிவிட்டார் அவனு இருக்கிறது ஒரு அன்றைய மாத்திரம் உடனே அவனை சொல்லி ஜவுளி கடையில அனுப்பி அவனுக்கு ஒரு மூணு ஜோடி வேட்டி சட்டை எல்லாம் கொடுக்க பனி எல்லாம் கொடுக்க வச்சு எல்லாம் போட்டு ஆள ஊர்ல அவன் ரொம்ப ஒழுக்க மாட்டேன் அரசியல் தலைவர்கள் ஊராறுல ஆச்சரியப்பட்ட இவரு எப்படிப்பா மாத்தினாங்க சோப்பு போட்டு கழுவினாலும் கழுவப்படாது சோலை உரிஞ்சாலையா வெள்ளையாக மாட்டாங்க எப்படி வெள்ளையாக்குனாங்க என்ன கூப்பிட்டு ஊராறுலாம் கூப்பிட்டு ஆள் வச்சு பேசினாங்கள தம்பி டே உனக்கு என்ன நடந்தது நான் புதிய மனுஷனாயிட்டா உன என்ன பண்ணாங்கடாங்க கொண்டு வச்சு மந்திரவாதம் பண்ணாங்களா மனமாற்றம் ஒண்ணும் பண்ணலையா என் கர்மத்தை எல்லாம் சொன்னாங்க நான் சொன்ன அவ்வளவுதான் எனக்குள்ள கடவுளுடைய அருள் இறங்கிட்டு அருள் அவலகம் இல்லையா பொருள் இல்லாருக்கு இவ்வளவு புலவர்கள் பாடி வச்சிருக்கிறார்கள் போதகர் முதல் அனைத்து பேரும் பொருள் தேடி அழைகிறானே அருள் தேடுகின்ற மக்கள் குறைந்து போய்விட்டார்கள் ஆகையினால் பாரதி அவன் ஒரு ஒழுக்கமான மனுஷனாக பின்னர் சம்பாதித்து தாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக தாயினுடைய கண்ணீர்கள் தான் துடைக்கப்பட்டது அந்த தாய் வந்து அழுது அழுது ஜெயிப்பார்கள் என் மகளை நல்லவனாக மாற்றி விட்டீரப்பா நான் உயிரை மறக்க மாட்டேன் பெற்ற தாய் ஒரு மனுஷனை திருத்த முடியவில்லை சொந்த பந்தங்கள் திருத்த முடியவில்லை ஊரார திருத்த முடியவில்லை யாரு திருத்தனும் தெரியுமா திருச்சபை அவனை மாற்றினார் கர்த்தர சிலைமை கட்டுகிறார்கள் கூட்டி சேர்ந்து ஆயிரம் ஆயிரமான சான்றுகள் நாங்கள் சொல்ல முடியும் கதை நாங்கள் சொல்வது நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகின்றோம் ஆகினால் பிரியமான தேவஜானமே அப்படிப்பட்ட சபை நமது பத்திலும் கடந்து வந்திருக்கிறது நாகரோவில் அநேகர் பேசிக் கொள்கிறார்களா எத்தனை சபை இருக்கப்பா வீடு விடா சபைக்கு இது போதாதுன்னா புதிய சிலைகளை வச்சிருக்கிறான எத்தனை நாள் ஓடுன்னு பாக்கலாம் நிச்சயமாக வருகை ஓடிக்கொண்டே இருக்குறது மனுஷன் கட்டுனா நிச்சயமாக போய்விட முடியும் கன்னியாமிரி ஜில் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க மூணு வருஷத்துக்கு மேல ஒரு சபை நிக்காது ஒரு ஊழிய காரணம் நிக்க என்பது கணக்கு இது அதை விட வருஷம் போய் முப்பத்தி ஒன்பது வருஷம் ஆயிட்டு ஆகினால் இது கருத்து கட்டுகின்ற சபை புரியமானது கடவுள் திருச்சபையை கட்டியெழுப்பி கொண்டிருக்கின்றார் அகனால் திருச்சபைக்கு வருகின்ற மக்கள் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் கடவுளை பார்க்க முடியாத கொடிய பாவியாக இருந்தாலும் இங்கு அந்த முக்காடுகள் நீக்கப்படுகின்றன அந்த சபரி பிறகு என்ன கேட்டுட்டார் தெரியுமா எல்லாரும் சாட்சி விழும்போது பைபிள் இடத்துல வாசித்து எனக்கு முடிவு வசனம் சொன்னார் என்னோட பேசினார்னு சாட்சி கொடுங்கிறவனு பார்த்தோம் அவனுக்கு ரொம்ப ஏக்கம் காரணம் பள்ளிக்கூடத்தில் ஒட்டுத்திண்ணையில் கூட உட்கார்ந்தவங்க கிடையாது அங்க ஒரு ஆசிரியர் இருந்த ஒன்னா வகுப்பு புத்தகம் வாங்கி அவரு படித்து கொடுங்க அடுத்த தடவை வரும்போது அவன் பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி சொல்லி போன அடுத்த தடவை போகும்போது அழகாக பைபுள் வாசித்தான் உள்ளபிள் படிக்க தெரியாது தள்ளி வைக்காதீங்க அப்படிப்பட்ட ஒரு சபைதான் புதிய யாரை வருத்தப்படுத்துவதற்காகவும் புண்படுத்துவதற்காக மனிதனுடைய ஊழல்களை மாற்றுவதற்காக மனிதனுடைய அறியாமைகளை அறிவீனங்களை மாற்றுவதற்காக இறைவனை பார்க்க முடியாத இருளை மனுஷனை விட்டு போக்குவதற்காக உருவாக்கப்பட்ட சபைதான் இந்த புதிய எரிசலே சபைக்குள் இருக்கிற ஏராளமான மக்கள் கடவுளை பார்க்கிறார்கள் கடவுளை கண்டு சாட்சி கொடுக்கிறார்கள் இந்த மேன்மை எரிசலைவில் பெற்றுக் கொண்டதற்காக ஆண்டவரை சொத்தரிப்பு மத்திய பதினாறாம் அதிகாரம் மறுபடி வாசிப்போம் கட்டப்பட்டிருக்கும் அதிகாரம் என தெரியுமா இரவு நேரடியாக கொடுத்த அதிகாரம் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் பரலோக ராஜ்யத்தின் தரவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் சபை எதற்கு கட்டப்படும் தெரியுமா பரலோகத்தில் மக்கள் கொண்டு சேர்க்கிறதுக்காக இங்க ஒரு ஆத்துமா சபையில் சேர்க்கப்படும் தெரியுமா பரலோகத்தில் பேர் எழுதப்படுகின்றது பரலோகத்தில் ஒரு சபை உருவாகி கொண்டே அந்த சபை பூலோகத்துக்கு இறங்கி வரும்பொழுதுதான் புதிய சிலை மன்ற பெயர் வெளிப்பட்டதாகவே தெரியப்பா இருக்கிறோம் அது இப்போது இங்கே உருவாகிற்கு எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் கட்டவிழ்கிற சபையை விட்டு யாரை தள்ளுபடுகிறீர்களோ அவருடைய பெயர் பரலோகத்தில் விடும் தள்ளப்பட்டுவிடும் பை ஆர்டர் யாரதை மாற்ற எந்த நீதிமன்றத்தில் போய் மாற்றவே முடியாது அருமையான தேவஜாரமே சில ரவிதமாக சபையொற்று வெளியே போனார்கள் போன்ற பிறகு அடைந்திருக்கிற வேதனைக்கு அளவையே கிடையாது இப்பொழுது வாதித்து பலர் வந்தைக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் எரிசலிமை கட்டுகிறார் பரலோகத்தில் கட்டப்படுகின்றது எவ்வளவு பெரிய மேன்ப தெரியுமா வெளிநாட்டுக்கு போறதுக்கு என் பிள்ளைக்கு ஒரு விசா வேணும் யாராவது புரியா விசா தருவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டா அப்படி ஒரு விசாவுக்கு பேர் பதிவாச்சு கம்ப்யூட்டர்ல உங்க பையனுடைய பேர் பாஸ்போர்ட் எல்லாம் அங்கு பதிவாகி அடுத்து விசா வரின் உள்ளம் எவ்வளவு குளிர்ச்சி அடையும் தெரியுமா அடுத்து சம்பளம் கிடைக்கும் இடத்துக்கு போறான் பரலோகத்தை பற்றி நம்ம அனைவருக்கு அந்த உணர்வு இல்லை சபைக்குள் யாரையும் கட்டாயப்படுத்தி நாம் கூப்பிடுகிறதில்லை சபையோடு ஞானஸ்தானத்தில் யார் கட்டப்படுகிறார்களோ அப்படியே பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகிறது பனிரெண்டாம் அதிகாரம் வாங்களோன் மலை நடத்திருக்கும் பரமயம் நடத்திருக்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவதூர் நடத்திருக்கும் முதல் பேரா சர்வசங்கமாக சபை நடத்திருக்குமாலே சபைதான் எழுதப்படுமா பரலோகத்தில் எழுதப்படுமா இப்ப எல்லாம் சபையில ஒரு சபையினுடைய புக் வச்சிருப்பாங்க மெம்பர்ஷிப் புக்கு முதல்ல யார் பேருக்கும் யாரு பேருக்கும் தெரியுமா பெரிய பணக்காருடைய பேர் தான் முதல்ல இருக்கும் அதிகமான சங்கப்பணையா கொடுக்குறாங்களோ அவங்க பேர் முதல்ல இருக்கும் மத்த கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்களா பின்னால பேர் வந்துடும் இது இந்த உலகத்தில் சபையில் எழுதப்படுற பேர் பரலோகத்தில் பெயரில் இருக்கிற ஒரு சங்க சபை இருக்கிற பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதல் பேரையை சர்வ சங்கமாக சபை நடத்துக்கு வந்து சேர்த்திருக்கிறீர்கள் உலோகத்தில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு வெள்ளைக்காரில் இந்த நாட்டு சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு விட்டு போன பிறகு அப்போ சில கேசுகள் நீதிமன்றத்தில் இருந்தது அதெல்லாம் கொண்டு நம்ம நாட்டு கொண்டு போயிட்டாங்களாம் கொண்டு போயிட்டு ராஜ செய்தவர்கள் நம்ம அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு மாத்திரம் தண்டனை கூற வேண்டும் எல்லா நீதிமன்றம் இந்தியா உள்ள நீதிமன்றங்களை திருப்பு கூறிக்கொள்ளட்டும் என்று சொல்லி இங்குள்ள சில நீதிபதிகளை கொண்டு போய் கட்டுகள் கேசுகள் எல்லாம் சாதித்து தமிழருக்கெல்லாம் சாதித்து சில கேசுகளை கையில் கொடுத்து அனுப்பினாங்களாம் அப்படி பல மாதங்கள் விசாரணை நடந்து கொண்டிருந்திருக்கிறது அங்குள்ள நீதிபதிகள் இந்தியாவில் நீதிபதிகள் போய் அந்த படித்து விசாரித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் கழிவு தண்ணி சண்டை அப்படி என்னப்பா கழிவு தண்ணி சாக்கடை போட தகரா வேற மேட்டர் நீதிபதி சிரிப்பு வந்துட்டு தான் என்ன அப்படின்னா தெரியுமா ஒரு ஊர்லே ஒரு கோயில் திருவிழா நடக்குமா அந்த திருவிழாவில் முதல் பிரசாதம் அதாவது தீர்த்த தண்ணி சாமியை கழுவி அந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கறதுல முதல்ல யாரும் அங்குள்ள முதல் பெரிய பணக்காரருக்கு தீர்த்த தண்ணி அவன் என்ன இருக்காந்தியமா அழுக்கு தண்ணின்னு தலைப்பிழி வச்சிருக்கான் என்ன அவன் சாமியை கழுவுல தண்ணி அழுக்கு தண்ணி தானே அப்ப அந்த பணக்காரருக்கு தான் முதல்ல கொடுக்கணும் அந்த ஊர்ல இன்னொரு பணக்காரன் உருவாகிட்டா அவன் பூசாரிட்டு சொல்லிட்டா நான் இந்த ஊர்ல இந்த வருஷத்துக்கு நான் தான் பெரிய பணக்காரன் நீ வேணா கவர்மெண்ட்ல தாசில் தாட்டில கேள்வி சுத்தது திருவிழாவோட எனக்கு தான் முதல திருத்தம் கொடுக்கணும் தலைவலியா போச்சு எப்படி திருவிழா நடக்கும்போது அவன் சாமியை கழுவி தண்ணியை கொண்டு வந்து அப்படி கோரிக்கை கொடுக்கும்போது முதல்ல பணக்கார கை நிட்டுனா அடுத்த பணக்காரன் அதுக்கு மேல கை நடுறான் மொத்தத்துல இவன்டான் அப்ப அந்த பணகாரங்க பின்னால எல்லாம் எங்க தலைவர் கொடுக்கறன்னா அவன் தலை பேருண்டான்னு இவன் பயந்துட்டா ஏன் தலை போண்டாப்பா நீங்க ஒண்ணு செய்ய ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போய் யாருக்கு முதல்ல கொடுக்கணும் யாரு பணக்காரன் சொல்லி நீங்க தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் தரலான்னு சொல்லி தண்ணியை கொண்டு சாமி மேல ஊத்திட்டு போயிட்டான் இப்ப இந்த வழக்கு நீதி வெள்ளைக்கான காலத்துல அது வாதாடிட்டு கடைசி சுதந்திரம் கிடைச்சிது அவன் அந்த வாசு பாதி சிரிச்சானா அழுக்கு தண்ணி குடிக்கிறது பணக்காரன் சண்டை போடுறான்னா நாட்டு மதம் ஆண்டா இருக்க வைச்சு அதனால புரியுமான தேவஜானமே நம்முடைய பேருகள் எங்க எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா பர்லோகத்தில் புதிய சேர்க்கப்படுவது யாத வேடிக்கைக்காக பொழுக்காக அல்ல இந்த உலகத்தில் மாலை தெரியாத பண்டாரங்கள் கொடுகின்ற ஒரு இடம் இந்த சபையில சேர்க்கப்படுகிற பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகின்றனர் எதை கட்டுகிறாய் அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் சொன்னது யாருன்னு நீங்கள் அல்ல எஸ் ஆதரி சொல்லுகின்றார் அதிகாரத்தை கொடுத்தவர் சொல்லுகின்றார் கொடுத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தினுடைய தரவுகள் எதற்கு தெரியுமா பரலோகத்தில் மக்களை சேர்ப்பதற்காக ஆம்புரியமானவில்லை அங்கு பேரிழப்பற்றாத ஒருவர் அங்கு